नमः नमः वैभवं, मुखे मन्महे நமி பரமாய்த்தையேத்தபாவனமச்சி வைபவம் தன்னரம் வபுஷி குஞஞ்சரம் विष्णु, மன்மே देवो மகேஸ்வர श्री குருசா தஸ்மீரவே நமோ குருராத் மூதவி வோமவா திணாமூர் நமையன்மியம் நி கரச்சம் நாமோத்தம் நூற்றம் நோஜார்னும் நீக்காரம் நோவிக்கம் நிஜனியம் நாபம் தோ தம் சகஜசமரம் தம் நமா சிவசாச்சாரியமியமாஸ்மாதாரியே மௌனவா பரமத்தம் யுவித்தேவசிணைராமனிஷேந்திரம் கரகிதன்முதிரமாந்தமூர் ஸாத்மாம் முதித்தம் தஷிணாமூர்மீடேம் யன்ய சன்னியதினேேந்திரபவீந்தோத்திவகராம் விமியூ சத்தம் பூர்ணாத்மே अपार सुखवारी राशे मात्रं भुवनं समस्तं तं அபாரசித்ராசே யோர்மாத்திரம் புவனம் கு தம் ரமணம் சிந்தவிஜாத்மிர்ஸியோ नाहं कोहं மசாவம் பாவய குரத்மோம்பூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணு கபலிதன விராவச்சல பரமாத்மன் அருணோவித்தஞ்சு விசா யயிச்சம் ஸ்திவ்லீன ஹித்மையோத்தே வதந்தி ஹம்ம அஹமி குத்த ஆயன்விஷிய பிரவிஷயாத்தியமியம் ரூபத்தருச்சி நீ வா தியயம் பாணேனப்போகி தீ அருணாச்சலி மீயம் தே யன பத்ததம் பனன் பிரீதிய சயலத்தயி சுகே மன ஷோணப்போமாவுரஞ்சசேச்சாபம் பிரணப்பி நோமி பிநகே கோணத்தயம் குலதெய்வம் நமாலேலுத்தம் பீம் பத்தனசுதான சூடோத்தம் சித்திரச்சுக்கலி காஞ்சி காஸோலீலா காமலேஸ்ஃபுரன் அந்தஸூர்ஜபாரமோதிமுச்சாடையன் சேத்தமோகிநம் விஜயத்தை ஜானபோஹர sarvada-śarvada-asmākam sannidhim sannidhim rākā-chandra-samānaka-nti-vadhanāṁ ஜவைம் சிம் சன்னிம் கிரியத் ராச்சந்திரிவாதிஜா காமுவரீகாஷவைவம் नगरी विहार पशुपते राजते ீகீநீ விோக்கான்ீ சசுபிணீராஜி யோந்த शक्तिधरस्वधाम नाम பிரசுத்தம் शहस्त அகிளகிதரஸ்வா அனாசரவா பிரமோவாம்புஜமர்ச்சி பரமம் ராம் சிந்தையமியன்வகம் ராமீசம் சரணம் விராமி வச்சாச்சே விபோ வீட்சா மேதிஷாட்சி சூணாம் shiram பிரார்த்தித்த ோ மதீயமனசியோபேஷம் கரு சதா ராமிதிமே சதா ராமமானம் பிபந்தம் நமந்தம் சுதந்தம் ஹசந்தம் ஹனூம்தேத்தம் எமஜாம் ஜகத்சேவீதம் தியதே நமஹிந்நந்தின்மாத்திரமூர் சாபூத்தைகாந்தே ஞான சித்த கிரந்தமாயிருக்கிற இந்த யோக வாசிஷ்டத்துல சமோவிசார சந்தோஷ சது சதுர்த்த சாது சங்கம அப்படின்னு நாலு விஷயங்களை ஒரு வேதாந்த விசாரத்துக்கு மோட்சத்வார கவாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவாட்டம்னா கதவு மோக்ஷம் முக்திங்கிறது நமக்கு இயல்பா இருக்கிற நம்ம ஸ்வரூப நிலையா இருந்தும் நம்ம உபாதியில இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கு அப்போதான் நிறைவு வருது இல்லையா முக்தினாலே நமக்கு வந்து நிறைவு தானே திருப்தி வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார் சமாதிங்கிறதுக்கே திருப்தின்னு அர்த்தம் சொல்லிவிட்டார் திருப்தி நிறைவன் அப்பாடா அப்படின்னு ஹிருதயத்துக்குள்ள ஒரு எல்லாம் எல்லாம் ஆரியூத்த மலையாளத்தில் நாராயணகுரு சுவாமி ஒரு பாட்டு எழுதினார் அதில் அந்த ஹிரதயத்தில் அந்த சமாதி அனுபவம் வந்து நிறைவு வந்ததுக்கு ஒரு ஒரு டேர்ம் பண்ணார் நெஞ்சு ஆறி பால் குடிக்கணும் தமிழே புரியும் நமக்கு அது நெஞ்சு ஆறுற போல் பால் குடிச்சு ஞானப்பால் குடித்து நெஞ்சு ஆறிவுடுத்தோம் நெஞ்சு ஆறி அந்த ஞானப்பால் குடித்து நெஞ்சு ஆறி உடுத்தணும் அந்த தாபமுள்ள இருக்கிற தாபமெல்லாம் அடங்க அதுக்கு தானே பக்திங்கிறோம் ஞானங்கிறோம் யோகங்கிறோம் பேரு தான் வித்தியாசம் தாபத்திரைய உன்மூலனம் அப்படின்னு பாகவதம் சொல்லிட்டு என்ன பண்ணும் இது தாபத்திரை பிசிக்கலா இருக்கிற ட்ரபிள்ஸ் எல்லாம் எடுத்துடும் மென்டலா இருக்கிற ட்ரபிள்ஸ் எல்லாம் எடுத்துடும் வேர்லி லைஃப்ல வர ட்ரபிள்ஸ் எல்லாம் எடுத்துடும் எப்படி எடுக்கும் நேற்று சொன்ன சால்வ் பண்ணல டிசால்வ் பண்ணிவிடும் எப்படி டிசால்வ் பண்ணுறது நம்ம அகங்காரத்தை எடுத்துனே எல்லா ட்ரபுளும் போயிடுத்து அகங்காரமும் எப்படி போகும் வெளிச்சம் இருட்டு போகிற போல அந்த ஞான ஞானம் பிரகாசிக்கிற போது அஜ்ஞானமாயிருக்கிற அவித்தியாயிருக்கிற நான் இவன் அவன்கிற அந்த எண்ணம் இருக்கே அபிமான விருத்தி இருக்கே தானாக மறைஞ்சி ரொம்ப அழகாக வந்து வேதாந்த இதை ஜாகிரத் சுஷுப்தின்னு சொல்கிறோம் நமக்கு சுஷுப்தின்னா தூக்கம்னு நினப்பு வரதுனால அது கொஞ்சம் அடைஞ்சலாக இருக்குது ஆனால் சுஷுப்திங்கிற ஒரு ஸ்டேட்டு தான் நமக்கு ஆத்தன்டிக்காக ஈகோ இல்லாத ஒரு ஸ்டேட் தெரியுது அதனால் அதையே நமக்கு திருஷ்டாந்த இடத்து வேர்க்கிங் ஸ்டேட்டில் உணர்ந்து இருக்கிற போதே அந்த ஒரு நிலையை கொடுத்து விட்றது அப்படின்னா எப்படி அதில் வந்து இந்த ஈகோ சென்ஸ் இல்லாமே நாம் இருப்பு மட்டுமா நம்ம நினச்சிக்கிறோம் ஈகோ இல்லாட்ட நம்ம இல்லாமல் ஆயிடுவோம்னு நினச்சிக்கிறோம் அவ்வளவு ஐடென்டிட்டி அதுக்கிட்ட வந்துடுத்து நமக்கு அதனால அகங்காரமே தான் நான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் அது இல்லாமையும் உனக்கு இருக்கலாம்ப்பா அதுக்கு திருஷ்டாந்தம் நீ தினமும் ஈகோ இல்லாமல் இருக்கிறது தான் சுகமாக இருக்க அது ஐதர் அப்படி விஜ விசாரம் பண்ணணும் இல்லைன்னா இருந்து மகான்கள் சந்நிதியில இருந்து இருந்து அந்த அபிமானம் இல்லாத நிலை தான் சமாதின்னு பேர் அந்த சமாதியை கொஞ்சம் ருச்சிச்சு ருச்சிச்சு ருச்சிச்சு இவனுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரபோது ஆ அப்படி ஒரு நிலையில நம்ம வந்து அந்த அபிமான விற்பி இல்லாம இருக்கிறனாலதான் நமக்கு கஷேமத்தை கொடுக்கறதுன்னு தெரியாது இந்த அபிமானம் தான் பெரிய தொந்தரவு அந்த அபிமான விறத்தியை உள்ள இருக்கிற அந்தரியாமியாயிருக்கிற ஈஸ்வரன் முழுங்கறதுக்கு பேர் தான் சக்திபாதம் அப்படின்பான் வெளியில இருந்து குரு சக்திபாதம் எல்லாம் பண்ணல உள்ள இருக்கிற அந்தர்யாமியலீப் எப்படி முழுகிறதோ அதே போலிங் டீப்ல போது திருவண்ணாமலைக்காரரே ஒருத்தர் பாடினார் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பே இருக்கிறவாளுக்கு என்ன வேணா அண்ணாமலையா இருக்கு முழுங்குறதே வேலை அதனால் நாராயணகுரு சொன்னேனே அவர் கூட இங்கே வந்து அண்ணாமலையா பாடுறத இவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறவர் இங்கே வந்து அருணாச்சலத்தை மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடினத்துலேயே முழுங்கிறதுன்னு வந்துடுச்சு இந்த கதையை சொல்லி இந்த ஊர் கதையை சொல்லி அடிக்கி பண்ணி போய் நின் முடிக்க ஒரு அன்னமும் பறன்ன அடுத்துகண்டதில்லை நின்ன இன்னும் அக்னி சைலமே புரியறதோ இல்லையோ அடிக்கு பண்ணி போய் கீழே பண்ணி போச்சு பன்றி மேலே அன்னம் அடிக்கு பன்னி போய் நின் முடிக்கு ஒரு அன்னபும் பறந் அடுத்து கண்டதில்லை நின்ன இன்னும் அக்னி சைலமே எடுத்து நீ விழுங்கி என்னை இந்திரியங்களோடுடன் நடிச்சிடும் நம சிவாய நாயகா நமோ எடுத்து நீ முழுங்கிட்டு என்ன பண்ணினே நடிச்சிடும் நம அந்த வேர்டெல்லாம் ஞானிகள் எழுதுறது கூட நம்ம பகவான் அக்ஷரமண மாலையில் பக்ஷித்தாய் பிராணனோட அருணாச்சலம் அப்படின்னு பாடினார் இங்கே விழுங்கியன இந்திரியங்களோடுடன் பாடினார் நடித்திடுவை அப்படின்னு மகர்ஷி எழுதினது அவர் வந்து நடிச்சிடும் அவர் வந்து மகர்ஷிக்கு முன்னாலேயே எழுதிவிட்டார் இது அது முன்னாலேயே வந்துடுத்து பகவான் அந்த எழுதுறதுக்கு முன்னாலே வந்துடுச்சு என்னால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எழுதினார்னா ஆனால் ஞானிகள் சொல்கிற வாக்கெல்லாம் யூனிவர்சலாக பார்த்தா ஸ்கூலில் குழந்தை எல்லாம் காப்பி பண்ணிட்டு குழந்தைய பார்த்து அந்த குழந்தை எக்ஸாம் எழுதிட்டு அது மாதிரி இருக்கும் அந்த அகம் விருத்தியோட இயக்கம் இல்லாம இயல்பான நம்ம நிலையை கொடுக்கறதுக்கு யோகம் அப்படின்னு பேர் ஈஸ்வரன் அனுகிரகம் குரு அனுகிரகம் என்னது இந்த யோகம் தான் கீதைக்கு பூரா எசன்ஸ் ஒரு டேம் எடுக்கணுமா பகவத் கீதை பூரா என்ன சொல்றது அப்படின்னா பகவான் சொன்னார் தஸ்மாத் யோகி பார்ஜு ஹே அர்ஜுன நீ யோகியா ஆகவேணும் தஸ்மாத் யோகி பவார்ஜுன யோகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிராணாயமாதி யோகங்கள் பண்றவர் மட்டும் அர்த்தம் இல்லை யோகி நாம் அப்படி சர்வேஷாம் யாரு வந்து என்னையே சரணாகதி பண்ணி என்ன தவிர வேற எதுவும் தெரியலையோ அவன்தான் யோகி யோகி பவ அர்ஜுன தஸ்மாத் யோகி சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன் அப்படின்னு இன்னொரு லைன் எப்பவுமே அந்த யோக ஸ்தி யூ ரிமை அந்த யோகா ஸ்டேட்ல இருந்து ஸ்லிப் ஆகாம இரு எப்ப கீழே வந்தையோ திருப்பி அந்த நிலைக்கு போயா இப்ப சுவாமி கூட அந்த நிலைக்காகத்தான் பைத்திய மாதிரி அலைஞ்சிருக்கா இங்கே வந்து இங்க இருந்து சுவாமி ராமதாஸ் கிட்ட போய் தன்னைக்காரன்னே பேரை வச்சுட்டான் அப்புறம் வந்து அந்த யோகிங்கிறதே உலகத்துக்கு ஒரு மந்திர மாதிரி வச்சு அந்த பைத்தியம் இந்த உலக பைத்தியத்தை விட்டு அந்த மேட்னஸ் வரணுமோலயோ அந்த ஒரு ஸ்டேட் வரணும் தான் உதியாத நான்கிறது உதிக்காம இருக்கிற அந்த நிலை ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அந்த அபிமான விருத்தி இயங்காம சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய நிலைய யோகம்னு சொல்றோம் அந்த யோகத்துல இருந்து நேற்றுக்கு சொன்ன மாதிரி பகவானே கீதையில திருப்பின்னு சொல்றார் யோகஸ்தி இருந்து யுத்தம் பண்ணுங்கிறார் அர்ஜுனன் சொல்றான் அது எப்படி பகவானே யோகஸ்தி இருந்தா யுத்தம் நடக்குமா இருந்து பாரு கொரட்ட விடுற மாதிரி நடக்கும் கொரட்ட விடுற ஒருத்தம் கூட நான் குரட்ட விடுறேன்னு ஒத்துக்க மாட்டான் இல்லையா ஆனால் அந்த உடம்பு கொரட்ட விடுறதோ இல்லையோ கொரட்ட விடுறவா யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்டுங்கோ நான் குரட்டே விடலையே ஆனால் அந்த உடம்பு பாட்டுக்கு கொரட்ட விடுறது எல்லாம் பண்ணுறது தூக்கத்தில் ஸ்லீப் வாக்கிங் பண்ணுறவா ஊர்லேருந்து ஊருக்கெல்லாம் நடந்து போயிடுவான் பர்ஃபெக்டாக பண்ணுவான் அதுபோல ஞானியோட ஸ்வபாவ பிரகிருதியாக இருக்கிற சரீரத்துக்கு என்ன நேச்சரோ அதை அது பண்ணும் அது என்ன வேலையோ அது பண்ணும் புத்திஸ்டத்தில் ஒரு SAYINGE Before attaining that state what was செயிங் அட்டை ஸ்டேட் வாட் வாஸ் வாட் ஆர் யூ டூயிங் ஐ வாஸ் புட் குக்கிங் ஃபுட் கிளீனிங் மொனாஸ்ட்ரி வாட் ஐ வாஸ் டூயிங் after i was chopping food cleaning the kitchen cleaning the monastery same thing upadhi dharmam naduppila sadhanayinu konja withdraw panikiratha ellam pogum ena manasa upayoga padatanum manasa upayoga padithi than sadhana pandru appra adeya vendiya adanja siddhanukku and upadhi thirupiyam adhukkena dharmam mo ena pannanumo naturala and natural nam solrom parungo ad jnanigetta than paakka mudiyum adu oru alag and the spontaneity nam solrom neethi kuda தேவைக்கியமா சொல்லது வந்து ஈக போயிடுது அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பிரதிபந்த ஈகோ தான் ஈகோ தான் மரணம் ஈகோ இல்லைன்னா மரணம் இல்லை நீ கூட காரில் போயிட்டு இருக்கிற ஊது ஏடன்னா அப்படி தோணுது சொன்னேன் வாக்கிட்ட நடுவில் ஒரு நாய் இப்படி வந்தது இப்படி போச்சு அந்த நாய் கரெக்டாக ஒரு குரங்கு குரங்கு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த டைம் டைமில் தான் எல்லாம் இருக்குதுன்னு நினை அந்த டைம் கரெக்டாக கார் போகிறதுக்கு உள்ள இது தாண்டி போயிடுது டெத் எங்கே வருதுன்னா ஐதர் கார் டிரைவருக்கு மைண்டு ஒர்க் பண்ணி ஸ்பீடு அதிகமாகணும் இல்லைன்னா குரங்குக்கு மைண்டு ஒர்க் பண்ணி அங்கே நின்று தானா இதில் பார்க்கலாம் நமக்கு மைண்ட் ஒர்க் பண்ணினா டெத் மைண்ட் ஒர்க் பண்ணலை ஆனால் ஈகோ குறுக்கே வரலையானால் அந்த இயக்கம் இருக்கு பாருங்க அது தனியாக நடக்கும் பர்ஃபெக்ட் ஆர்டர் அதுக்கு தான் ரிதம்னு பேர் அந்த ரிதம் பிரேக்கே ஆகாது அந்த ரிதம்னு இங்கிலீஷில் நம்ம சொல்றோமே அதுவே தான் சம்ஸ்கிருதத்தில் ரிதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ரிதத்துலேருந்து தான் இங்கிலீஷில் ரிதம் வந்திருக்கு ரிதகம் சத்தியம்பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் அந்த ரிதம் அந்த பர்ஃபெக்ட் ஆர்டர் அதனால இந்த அபிமான விற்பியை நீக்கம் பண்ணி மனசு இல்லாத அந்த நிலை தூய நிலை அந்த ஞான நிஷ்ட இருக்கே அதுக்குதான் முக்தின்னு பேரு அது இங்க சரீரத்தில் இருக்கிறதையே அனுபவிச்சாதான் அப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொல்ல முடியும் யார் ஒக்கலையானமேஷன் வருது சங்கராச்சாரியா எப்படி கிடைச்சது இஃப் தேர் இஸ் only fallible people, how can infallible scriptures come? Infallible knowledge டிசண்ட் இல்லையா ஒரு தவறு இல்லாத ஒரு ஸ்ருதி இங்க பூமியில் அவதரிக்கணுமான உபனிஷத் வேதம் இருக்கணுமான அதுக்கு பாத்திரம் வேணுமே அதுல ஒரு இடஞ்சல் இல்லாத ஒரு உபாதி வேணுமே அந்த உபாதி இருக்கிறதுனால தானே வந்தது அப்பவே ஜீவன் முக்தன் வேண்டியிருக்கு அந்த முக்த புருஷர் இருக்கிறதத்தான் அந்த பியோர் ஆகாச கங்கை பூமியில் இறங்க முடியும் இல்லைன்னா அந்த ஆகாச கங்கை பூமியில வர முடியாது அதனால அந்த ஒரு ஞான நிலைய மோக்ஷத்வாரம் அப்படிங்கிற அந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கு நம்ம உபாதியில் இருக்கிற தோஷம் இருக்கு அதை நீவிற்த்தி பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெரிய வேலை ஞானிக்கு அவ்வளவுதான் இருக்குது அவித்யா நிவிற்த்தி மாத்திரம் காரியம் ஞான பிராப்திக்கு யத்னம் ஒன்றும் ஞானம் நம்ம ஸ்வரூபம் நான் இருக் நம்ம இருக்கேங்கிற அந்த உணர்வு ரூபமாக இருக்கிறதே ஸ்வயம் பிரகாஷ வஸ்து நெருப்புக்கு எப்படி சூடும் அது மாதிரி ஆத்மாவோட ஸ்வரூபமே ஞானம் ஞானம்ங்கிறது மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை லௌகீகம் கூட மனுஷனை விட மீதி பிராணிகளுக்கு நல்லாவே இருக்கு நமக்கு வந்து என்னென்னமோ பெருசா ஒரு கூகுள் கண்டுபிடிச்சுட்டோம் எங்க வந்தாலும் இப்போ திருவண்ணாமலையில் வந்தா ஆசிரமத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு போட்டா கரெக்டா கொண்டு விட்டுறதுன்னு பிரமிக்கிறோம் இல்லையா ஒரு குருவி ஒரு கிளி அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு பறந்து வருது அதுக்கு கூகுள் கிடையாது இன்டர்நெட் கிடையாது பர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு வருஷமும் அதே மரத்தில் வந்து உக்காந்துக்கிறது யார் அதுக்கு வழி சொல்லி கொடுத்தா அந்த பர்ஃபெக்ஷன் எங்கேருந்து வந்தது சர்வக்ஞத்துவம் ஓம்னிஷியன்ஸுங்கிறது அந்த குருவிக்குள்ளே இருக்குது நம்ம நினைச்சா மனுஷனுக்குள்ளதான் ஏதோ வந்துட போறது இல்ல ஞானிக்கு கிடைக்கிற செல்வத்துவம் ஒண்ணும் பெருசா ஒன்னும் அவருக்கு அவரோட பெருமை இல்ல அது ஆத்மாவில இருக்கு அதுக்கு திருஷ்டான் குருவிக்கு ஞானி அதனாலதான் தனக்கு ஏதோ புதுசா கிடைச்சதுன்னு நினைக்கல ஆல்ரெடி இருக்கிறது மறைஞ்சிருந்தது இப்ப அந்த மறை நீங்கி தெரிஞ்சது அவ்வளவுதான் அது நித்திய சித்தமா இருக்கு அது பிரகிருதியில பார்த்தோமான இந்த மாதிரி ஜீவிகள் கிட்ட கூட லௌகிக விஷய விஜானத்தில் கூட அத்த பாக்குறோம் நாம ஆயுர்வேதம் முதலான கிரந்தங்கள்லாம் யாரு முதல் வைத்தியர் நீங்க ஆயுர்வேதக்கார்ட்ட கேட்டு பாருங்கோ நன்னா படித்த வாழ்க்கை கேட்டு பாருங்கோ சரகர் சுசுருதர் வாக்படன் எல்லாம் சொல்ல யாரு ஆயுர்வேத முதல் வைத்தியன்னா ஆடுதான் எல்லா ஆடுக்கு பின்னால் நடந்து படிச்சிருக்காங்க காட்டுல போய் இந்த ஆடு என்னென்னதான் கடிக்கிறதுன்னு பார்த்து ஆடுதான் முக்கிய குரு கஷ்யப சமயத்தை ஆயுர்வேத கிரந்தம் அது விதிக்கவே விதிக்கிறது ஆடு பின்னால நடனிவர்சிட்டியும் வச்சுட்டு ஆடு பின்னால நடக்க வேண்டிய நிலையில் இருக்கும் சுவாமி நம்ம என்ன நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது நம்ம தான் எல்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்தேன்னா பிரகிருத்தியில் ஒவ்வொன்றையும் கவனிக்க அதுக்குள்ளே ஈஸ்வரத்துவம் பிரகாஷிக்கும் வந்து மனுஷனுக்குள்ளே மட்டும் இல்லை சர்வ பிராணிகளுக்குள்ளயும் ஈஸ்வரத்துவம் இருக்குது நமக்கு என்ன பெருமைனா நம்ம புத்தியினால நம்ம மனசினால அதை தெரிஞ்சுண்டு அதை தியானம் பண்ணி அதை அனுபவித்து ஆனந்தப்பட்டு பெருமைப்பட்டுன்னு அதில் இருக்க முடியுங்கிறது தான் பெருமை யணி அபுனராவத்தி ஞான நிர்த கல்மஷாஹம் சரீரத்தில் இருக்கிற போதே அந்த பகவானு அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு ஆனந்தப்பட்டுண்டு ரமிச்சுண்டு அதுல சந்தோஷப்பட்டுண்டு அந்த அன்பை அனுபவிச்சு அந்த பிரேமையை அனுபவிச்சு அந்த பூர்ணத்துவத்தை அனுபவிச்சு அந்த சாந்திய அனுபவிச்சு சரீரத்துல வாழக்கூடிய அந்த கால அந்த ஸ்பேனுக்குள்ள ஒரு நிறைவுல இருக்க முடியுங்கிற ஒரு ஒரு மகாபாகியம் தான் நமக்கு பகவான் கொடுத்துருக்காங்க அதுக்குதான் மோக்ஷம்னு பேரு முக்தின்னு பேரு சரீரத்தில் இருக்கிறதே அடையக்கூடிய சாம்ராஜ்ய லக்ஷ்மி அந்த அந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் அதனால அதை அடையறத்துக்கு நாலு துவாரபாளர்கள் சொன்னோம் முதல்ல சொன்னோம் ஷமஹா மனசை சாந்தமாக வச்சுக்கிறது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது உலகத்தில் எந்த விஷயங்களாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அதெல்லாம் நமக்கு வந்து உபாசனாலேயும் கர்மசுத்தினாலையுமே வரணும் அப்புறம் விசாரம் அந்த விசாரத்தையும் நாம் அன்றைக்கி சொன்னோம் குருக்கிட்ட ஸ்ரவண மனநிதித்தியாசனம் பண்ணி விசாரம் பண்ணுறது சம்பிரதாயம் தானே தனக்குள்ளே தன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பக்குவமாக இருக்கிற வாளுக்கு வாளுக்குள்ளேயே உதிக்கும் நான் யார் என்னோட ஸ்வரூபம் என்ன நான்கிறது யார் இந்த சரீரம் நான் அல்ல சரீரம் அழிஞ்சு போய்டுறது சரீரத்துக்கு மரணம் உண்டு இன்ஃபேக்ட் சரீரம் எங்கேயுமே நான்னு சொல்லவே இல்லை இன்னொருத்தனோட சரீரத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு வைக்கிறதுங்கிற ஒரு பரீக்ஷனும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஏதோ கூடுவிட்டு கூடுமாறுறதுங்கிறோமே இன்னொரு பாடி எடுத்து இன்னொரு தலையில் ஒட்ட வைக்கிறது அது எப்படி ஒர்க் ஆக போகிறது நமக்கு தெரியலை என்னெல்லாம் கோளாராக போகிறதுன்னு தெரியலை இப்போவே அவளுக்கு கோளாற ஆரம்பிச்சுருத்து என்னக்கா இவனோடய கை விரலை எடுத்து தான் நிறைய சிக்னேச்சர்லாம் இப்போ இது எந்த கை விரலை எடுக்கிறதுங்கிற கொஸ்டின் ஆரம்பிச்சுட்டு இருப்போம் சக்ஸஸ்ஃபுல் ஆடுறதுக்கு முன்னாடியே அப்போவே கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகுது நல்லதுக்காக இல்லை நிம்மதியோ நிறைவையோ கொடுக்கறதுக்காக இல்லை மோர் அண்ட் மோர் கயோட்டிக் சிச்சுவேஷன் போயிடணும் இனிமேல் இந்த பிளைன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வராமல் பார்த்துட்டா நம்ம தப்போம் இல்லாட்டா ரோபோட் கீழே எல்லாம் வேலை பண்ண வேண்டி வரும் அதனால அதுக்கு முன்னால தப்பிச்சுக்கணும் இப்போ அப்ப இந்த உடம்புக்கு அகங்கிற பிரத்தியம் இல்லை உடம்பு பரிணமிச்சுன்னே இருக்கு இல்லையா எவ்வளவோ வாட்டி மரணம் ஆயிடுது மரணத்தை நாம பயப்படுறதுக்கே இல்லை என்னக்கா நம்ம வாழ்க்க வாழற இந்த காலத்துக்குள்ள நிறைய வாட்டி செத்தாச்சு நமக்கு தெரியலை எவ்வளோதான் பழைய சரீரம் எவ்வளவோ மாறிப்பிடுத்து எத்தனையோ வாட்டி ஒவ்வொரு செல்லும் சேஞ்ச் ஆயிடுத்து நீங்கள் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட பிறந்தப்ப எந்த பாடி இருந்ததும் அந்த பாடி இல்லவே இல்லை இதில் இருந்தால் மனம் பண்ணணும் உட்காந்து தியானம் பண்ணுற போது ஜபம் பண்ணுற போது உள்ளே ஓடிண்டே இருக்கணும் உடம்பு எவ்வளவோ பாட்டி இறந்து போயிடுது இது பேசிக் விசாரம் இது இந்த சரீரை எவ்வளவோ பாட்டி மாறி அது எனக்கு தெரியலையே தெரிஞ்சுதான் நமக்கு நம்ம உடம்பு மாறினதுன்னு நம்ம கான்சியஸாவே இல்லை இல்லையா இன்ஃபேக்ட் உடம்புங்கிறது நமக்கு இந்த ஃப்ரெண்ட் கொஞ்சம் போர்ஷன் தான் தெரியும் நம்ம முதுகு கூட நமக்கு தெரியாது உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் இருக்கட்டும் உள்ளே இருக்கிற லிவர் கிட்னி ஹார்ட் ரொம்ப ஆசுமா புது ஒரு லோகம் அதுல பலது நமக்கு தெரியவே தெரியாது அது எவ்வளோ இறந்து பிறந்துன்று இருக்கு அந்த அஹங்குற அந்த அனுபவம் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கு அந்த உணர்வு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒரு தீபம் உள்ள ஒரு ஒரு ஒரு விளக்க அந்த தீபம் ஐ அஹம் அஹம் அஹம் அஹம் நான் நான் நான் சொல்லி இருக்கு அந்த தீபம் மட்டும்தான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் அது மட்டுந்தான் நமக்கு ராத்திரி இல்லை பகல் இல்லை சொப்பனம் இல்லை ஜாக்ரத் இல்லை சைல்டுஹுட் ஓல்டேஜ் எல்லாத்துலேயும் பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்தக்கியம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு எத்தனையோ ஜென்மா இருந்துகிட்டே இருந்திருக்கு இன்னமும் இருக்க போறது யுகங்கள்லாம் மாறி மாறி வந்தாலும் அந்த இருக்கேங்கிற அந்த உணர்வு ரூபமா எந்த ஒரு சித் இருக்கோ எந்த ஒரு சம்வித் இருக்கோ அது மாறுபடவே மாறுபடாது அது அது ஈஸ்வரன் அதுக்கு எல்லையே இல்லை அதுக்கு உடம்பை தெரியவே தெரியாது உடம்பில் இருந்தால் நமக்கு அதை தெரியாது அதை தெரிஞ்சுட்டோமானால் அதுக்கு உடம்பு தெரியாது அதுக்கு எல்லை இல்லை அதை உணர்ந்த தத்துவஜானிக்கு அப்ராணோகி அமனாகா சுப்ராகா அக்ஷரா பரத்பராகா அவனுக்கு பிராணனோ மனசோ சரீரமோ ஏத்துவும் இல்லை அது ரொம்ப ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் அது எப்படி நம்ம தான் அவன் உடம்பு பார்க்குறோமே அவளுக்கு உடம்புக்கு வியாதி வருதே கஷ்டப்படுறாளே பலவிதத்தில் துன்பங்கள் இருக்கேன்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு லாஜிக்கு தான் இருக்குது உபனிஷத் சொல்றது தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு உடம்பு இல்லை ஞானியோட அனுபவமும் அப்படிதான் உனக்கு என்ன தோன்றுறதுங்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது உனக்கு என்னெல்லாமோ தோன்றலாம் அந்த தோன்ற இந்திரஜாலத்துக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது ஞானியோட பிராமணிக்கமான அனுபவத்தில் அவரை பொறுத்தவரை எப்போ தன்னை உணர்ந்தாரோ அந்த க்ஷணத்தில் சரீரம் போயிடுது நமக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்கிறா ஞானிக்கு பிரார்பதம் முடிகிறவரை உடம்பு இருக்குங்கிறான் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு ஒரு திருஷ்டாந்த சில நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும் எஸ்பெஷலி ரொம்ப பூமிக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற நட்சத்திரம் சூரியன்லேருந்து லைட்டு பூமியில் வர்றதுக்கு எட்டு மின் நிமிஷம் ஆகும் எட்டு மினிட் ஆகும் அங்கேருந்து இப்போ கிளம்பினா எட்டு நிமிஷத்துக்கு அப்புறந்தான் பூமியில் வரும் அதுபோல ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் அதில் இருக்கிற லைட்டு பூமியில் வரணுமானா நாலு வருஷமாகும் நினச்சி பாருங்க அதனால ஒரு லைட்டு கிளம்பினா நாலு வருஷத்துக்கு அப்புறந்தான் பூமியை வந்து சேரும் அந்த லைட்டுக்கு அவ்வளவு ஸ்பீடு அப்படி இருந்தும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் சப்போஸ் அந்த நட்சத்திரம் இப்போ பொழிஞ்சு போயிடுத்து வச்சுங்கோ டிசப்பியர் ஆயிடுத்து வச்சுங்கோ நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் சப்போஸ் அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேருந்து யாராவது உங்களுக்கு போன் பண்றா வச்சுங்களேன் போன அவ்வளவு ஈஸியா ரீச் ஆக முடியாது லைட்டை விட ஸ்பீடா வர முடியும் சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் போயிடுது ஆனா நீங்க சொல்லு அவன் பொய் சொல்றான் என்ன எனக்கு தெரியறதே நட்சத்திரம் இது ஒரு திருஷ்டாந்த சொன்ன இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஞானிய பொறுத்தவரை உடம்பு மனம் எல்லாம் போயிடுத்து ஆனா நமக்கு வந்து கர்மத்தோட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளை பொறுத்தவரை அவர் உடம்பு தெரியும் அதோட பிராரப்தம் தெரியும் அதுல ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் தெரியும் அதுல இருக்கிற கோளாறுகள்லாம் தெரியும் அவரை பொறுத்தவரை சரீரமோ மனசோ பிரபஞ்சமோ இல்லை இத வந்து நாம உபனிஷத் பிரமாணத்தோடு தான் அங்கீகரிச்சிக்க முடியும் இல்லைனா பரமபக்தியோடு இருந்தால் நமக்கு புரியும் அவள் வந்து நம்மளை மாதிரி ஒரு வியக்தி இல்லை அது ஒரு பூரண வஸ்துன்னு புரியும் அதுக்கிட்ட பழக பழக பழக அந்த பூரண மனம் நம்ம மேலேயும் வீச ஆரம்பிச்சிடும் அதுதான் அக்ஷரமண மாலையில் அழகான பாட்டு பூமணம் மாமனம் பூரண மனம் கொல பூரண மனம் அருள் அருணாச்சல என்னோடய மனசில் இப்போ என்ன இருக்குன்னா பூமணம் இருக்குங்கிறார் பூமனம்னா மண்ணோடு மனம் மண்ணோட மனம்னா சரீரத்தோடு மனம் சரீரத்தோட சுகதுக்காதி உபாதி தோஷங்கள்லாம் என்னோட மனசில் இருக்குது அஜானம் இருக்குது அதோட மனமெல்லாம் மைண்டில் இருக்குது அது நீங்கி பூ மனம்மா மனம் பூரண மனம் அந்த பூரணத்துவத்தோடு மனம் வர்றதுக்கு பூரண மனம் அருள் மனம்னாக்க இங்கே என்னன்னா பரிணா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றுபடுறதுன்னு அர்த்தம் ரெண்டு இல்லாமல் நீ வேற நான் வேறன்னு இல்லாமல் வேறற விலங்கு நீ நான் இல்லாம நானே நீயாக நீயே நானாக இரண்டில்லாத பூர்ண நிலைய கொடு அதுக்குதான் குரு இல்லையா குரு என்ன அவர் பூர்ண வஸ்துவா இருக்காரு என்னைக்கு நமக்கு அந்த திவ்ய முகூர்த்தம் வருது என்னைக்கு வந்து அவர் நம்ம கிட்ட வந்து நீ நான் அப்படின்னு சொல்றோமோ பூர்ணமாயிட்ட நீ வேற இல்லை நாம் வேற இல்லைன்னு சொல்றோம் பூர்ணமாயிட்ட பிசிக்கலி மென்டலி இல்லை அந்த இன்எசன்ஸ் அந்த உபாதிக்குள்ள ஒரு பொருளே ஆவர் உந்திப்பர ஒரே பொருள் தான் அந்த ஒரு பொருளை உணர்ந்து அந்த பூர்ணத்வம் வந்துடும் அந்த பூர்ணத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த விசாரம் பண்ணி அந்த பரஸ்பரம் அந்த ஸ்ரவண மனந நிதி பண்ணி நம்ம கவனம் வந்து இவ்வளோ நாள் கவனிக்காம இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை நோக்கி போகிறது இவ்வளோ நாள் நம்ம என்னத்தை கவனித்தோம் உடம்ப கவனித்தோம் ஆனால் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொருளை கவனிக்கலை நமக்கும் ஒரு டெட் பாடிக்கு வித்தியாசங்கதான் இருக்கு ஒரு டெட் பாடி வந்து கூட்டிட்டு போவா பேர்லாம் பார்த்தா உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள ஆள் இல்லை இல்லையா இப்போ இதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு அது யாரு இதுக்குள்ள இருந்து யாரு கண்ணால பாக்குறா காதால கேட்கிறா மூக்கால மொகர்றா நாக்கால ருச்சிக்கிறா ஏன்னா ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான் ஏதே நிவ விஜாநா தீ கிமத் ரதிஷிஷ்யத்தே ஏதத்வை எது கண்ணால் ரூபத்தை பார்க்குறதோ காதால் கேட்குறதோ மூக்கால் முகர்றதோ நாக்கால் ருச்சிக்கிறதோ எது உள்ளே இருந்து சொப்பனமெல்லாம் பார்க்குறதோ எது தூங்குறதோ எது நான் நான்னு சொல்கிறதோ அப்படி எது ஒரு சைத்தன்யம் உள்ளே அந்த ஸ்பூர்த்தி அதுவே தான் நம்ம தேடக்கூடியன பூர்ண வஸ்து இதை மனசை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் மனநத்தையே நம்ம தியானம் சொல்வோம் நிதி தியாசனத்தையே தியானம் சொல்லுவோம் ஆனால் தியானம்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம அந்த ஒரு நிலைக்கு போகணும்னு தெரியுமோ இல்லையோ அந்தர்முகமாகணும்னு தெரியுமோ இல்லையோ இல்லாட்டா தெரியாது விசாரம்னா நம்ம எப்போவுமே புத்தியால் பண்ணுற ஏதோ வேலையோன்னு நினச்சிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஒரு படிப்போன்னு நினச்சிக்கிறோம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காகவே தியானம்னு சொல்கிறேன் அந்த பிரத்யேக் பிரவாகம் உள்ள திரும்பி சித்தத்தை சாந்தம் பண்ணி உள்ள குரு காட்டி கொடுக்குற வஸ்து அவர் வெளியிலேருந்து காட்டி கொடுக்குறது இவன் உள்ளே இருந்து தன்னை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விசாரம்னு பேர் அந்த விசாரம் வர அதுக்கு ரெண்டு உள்ளே வந்து ஒரு சந்தோஷம் வரும் உள்ளே இருக்கிற தோஷங்கள் எல்லாம் எந்த தோஷமும் எனக்கு இல்லை நான் பூர்ண வஸ்தூன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கு மேலே இவனுக்கு ஞான நல பூர்ணமாகணுமானால் பாஹியமாகவும் இவனுக்கு சந்தோஷம் வேணும் நெதிக்கி நாம தொடங்கி வச்சோம் வெளியிலேந்து இருக்கிற பொருள்கள் கிட்ட இருக்கிற பற்றுதலையும் விட சந்தோஷம் வந்துடும் சந்தோஷா மிருதபானே திருப்தி போகஸ்ரீர துலா தேஷா மேஷா பிரதிபிஷாய இந்த சாதகன் என்ன பண்றான் என்ன ஒரு அமிர்தத்தை குடிக்கிறானா என்ன அமிர்த்தம்னா சந்தோஷம்ங்கிற அமிர்த்தம் கிடச்சது போல் ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரியவர் வந்து பஞ்சாட்சர் ஜபம் பண்ணின் இருந்தார் சிவன் முன்னால் பிரத்யக்ஷம் ஆயிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாமே அப்புறம் ஏன் ஜபம் அன்றல் சும்மா எனக்கு உங்ககிட்ட புரியும் ஜபம் இருக்கேன் சரி நான் இப்போ தான் உங்க முன்னாடி வந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும் ஐயோ சுவாமி நான் வரமே கேட்கல எதுவும் கொடுத்து விடாதீங்கோ அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்காக இங்கே வர வேண்டி வரும் இந்த வரம்னாலே அது வரவேண்டியது வந்துவிடும் அதனால வரமெல்லாம் கொடுக்க இந்த பாகவதத்தில் பக்தாலெல்லாம் பாருங்க ரொம்ப வேடிக்கை யாருமே பகவான் வரம் வனமாக கேட்டால் அழ ஆரம்பிச்சுடுவான் நாம நினச்சின்னு இருக்கோம் சாமி வரமாட்டேங்கிறாரு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு சுவாமியும் ரொம்ப இன்டெலிஜென்ட் யார் கேட்க மாட்டாலோ அவர் முன்னாடி தான் போவார் நம்ம முன்னாடி வரவே மாட்டேங்கிறார் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கேட்டுடுவோம் அவர்கிட்ட எல்லாத்தையும் கட்டுடும் அதனால் இங்கே பகவான் வந்து என்ன வரம் வேணாங்கிட்ட அவர் வேண்டாம் வேண்டாங்கிறார் சரி உங்களுக்கு நாலு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு நாலு வரமே எனக்கு ஒரு வரமே இல்லை நாலு வரங்கிறாளே இல்லை நீ வேண்டான்னு அதிக மைண்டே இருக்கும் வரம் நம்பர் அதுதான் ப்ராப்ளம் வேண்டாம் வேண்டாங்க இந்த ஸ்பிரிச்சுவலி நியமமே என்னென்னா யார் வேணும்னு சொல்கிறானோ அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது யாரு வேண்டா வேண்டாம் சொல்றானோ அவனுக்கு பின்னால பகவானே நடந்துட்டு இருப்பான் வேணாம் வேணாம்னு பிச்சு எடுத்துட்டே இருந்தா பகவான் ஓடி போயிடுவான் வேண்டா வேண்டான்னா பகவான் பின்னாடி நடப்பான் பாகவதத்துல பகவான் அப்படியே சொல்ற யார் எதுவும் வேண்டா சொல்றானோ யார் எப்போ நிம்மதியா இருக்கானோ யாருக்கு யாருக்கிட்டேயும் வெறுப்பு கிடையாதோ சர்வபூதங்கள்லயே ஆத்மாவா பாக்கிறானோ ஹே உத்தவா பின்னாடி நான் நடப்பேன்ப்பா எது சுவாமி அவன் கால் பட்ட மண்ணு என்ன தர்சனம் நித்தியம் பூணு பாகவத சம்பிரதாயத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாடுவான் பகவான் பாகவதால் பின்னாடி பகவான் நடப்பாருங்க பாகவதாள்ன்னா இந்த மாதிரி பாகவத எல்லாரையும் பாகவதால் சொல்லிக்க முடியாது ஒரு பாகவதர் ராமாயணம் சொல்றவர் சுவாமி சிவானந்தா சொன்னார் சுவாமி எனக்கு ஒரு பெரிய தாபம் அப்படின்னு சிவானந்த சுவாமி கிட்ட என்னப்பா இல்ல தியாகராஜருக்கு ராமர் பிரத்யக்ஷப்பட்டார் துளசிதாஸுக்கு ராமர் முன்னாடி வந்தார் நிறைய பேருக்கு ராமர் தர்சனம் கொடுத்திருக்கார் நானும் முப்பத்தி அஞ்சு வருஷமா ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ராமர் பிரத்யமா வர்றதுக்கு யோக்கியதை இல்ல எனக்கு தெரியும் சொப்பனத்தில் யாவது வரப்படாதோ இவ்வளவு நாள் ராமாயணம் சொல்லி சொப்பனத்துல சூப்பனக தாடக கும்பகரணம் எல்லாரும் ஆரம்பிச்சுட்டா வர்றதுக்கு ராமரை மட்டும் காணும் அப்படின்னு அவரை தவிர எல்லா குரூப்பும் வந்துருத்த அந்த குரூப் ஸ்ரீலங்காபூரா சிவானந்த சுவாமி சிரி சிரி சொன்னாரா அது சுவாமி வேற ஒன்னும் இல்லை அவள் வந்து நிஷ்காமமா எதையுமே கேட்காம சுவாமி கிட்ட பக்தி பண்ணினா நீங்க ராமாயணம் சொல்றதை இந்த பிரவச்சம் முடிஞ்சப்பறம் என்ன கொடுக்க போறா என்ன கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சுட்டே சொல்லிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு அவள் போறா அவள் எல்லாம் பெரியவா தானே ராமரை பார்த்தவா தானே அவளை முதல்ல அனுப்பி வைப்போம் அப்படின்னு அனுப்பி இருக்கார் அப்புறம் உங்க ஆசையெல்லாம் உள்ளேந்து வந்துடுவார் அப்ப இந்த சாது கிட்ட பகவான் வந்து நாலு வரம் அப்போ லாஸ்டில் இந்த சாது சொன்னார் இவர் விடமாட்டேங்கிறார் நம்ம வேண்டாம் வேண்டாம்னா இன்னமும் அஞ்சு ஆறுன்னு போயின்னு இருக்கும் வரம் அதனால் கேட்டுப்படுவோம் அப்படின்னுட்டு முதல் வரம் என்ன சொன்னார்னால் தினமும் பசிக்குமோ இல்லையோ எல்லாேருக்கும் இங்கே போய் எடுக்க வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சோண்டு அன்னம் எங்கேயாவது உப்பு இல்லாத கஞ்சி கிடச்சா கூட போகிறோம் அப்புறம் எங்கேயாவது படுத்துன்னா யாராவது வந்து எழுந்துன்னு சொல்லப்படாது ஒரு இடத்துல படுத்துக்க ஒரு இடம் அப்புறம் உடுத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு வஸ்திரம் ஒரு கோபீனம் அப்புறம் நாலாவது வரம் என்னன்னாக்கா இவர் சொல்ல நாலாவது வரம் என்னென்னா இனிமேல் நான் ஏதாவது கேட்டேன் என்னன்னா தரமாட்டேன்னு சொல்லணும் ஏன்னா நான் அஜானி திருப்பி திருப்பி எதை கூட அதை கொடுன்னு கேட்பேன் கௌபினத்தை கொஞ்சம் கலர் போட்டு கொடுன்னு கேட்பேன் இப்படி ஆரம்பிப்பேன் இப்படி ஆரம்பிப்பேன் முதல்ல படுத்துட்டு இருக்க இடத்துல மேலே ஒரு ரூஃப் போட்டு கொடுன்னு கேட்பேன் எதோ கேட்பேன் அதனால் நான் என்ன என்னை மேலே எது கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லணும் அதுதான் நீ பண்ண வேண்டிய முக்கியமான அனுகிரகம் அப்போ அந்த மாதிரி ஈஸ்வரன் கிட்ட எந்த நைஷ்கம் கர்மிய ஸ்திதி எதுவும் கேட்காத ஒரு நிலைக்கு சந்தோஷம்னு பேரு சந்தோஷ்ட பரமப்பேத்தி பாகவதத்திலேயே பகவான் சொல்கிறார் யாரும் சந்தோஷமாக இருக்கணும் கிடச்சத வச்சுண்டு கொஞ்சம் சாதம் வயத்தில் போனேன் இன்னைக்கு அன்னம் கிடச்சி ஒரு சந்தோஷம் கிராட்டிட்யூடு கிருதார்த்ததா எல்லாமே சந்தோஷந்தான் ஏதோ கடைசத்தில் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அது ஒரு ராமகிருஷ்ணரே ஒரு கதை சொல்லுவார் ரெண்டு சாதுக்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா காட்டில் போறபோது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் ஒரு ஆலமரத்துக்குழே தியானம் பண்ணிட்டு இருக்கா நாரதர் அந்த வழியாக வரார் அதில் ஒரு சாது வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி சுவாமி நீங்கள் எங்கே போறீங்க நாரதர் சொன்னார் நான் வைகுண்டத்துக்கு போறேங்க ஓ பகவான பாப்பளே ஆமாம் எனக்கு எப்போ வைகுண்டம் கிடைக்கும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு அப்ப நாரதர் சொன்னார் கேட்டு சொல்றேன் அடுத்த சாது போனா அவரும் அதே சொன்னார் அப்புறம் அவர் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த ரூட்லயே வர்றார் நாரதர் முதல் சாது கிட்ட சொன்னார் உங்களுக்கு இன்னும் மூணு ஜென்மா அது முடிஞ்சா வைகுண்டம் ஐயோ மூணு ஜென்மாவா அப்படின்னு ஒரே இந்த பக்கம் ஒரு சாது உட்கார்ந்து இருக்கே அவர் கேட்டார் சுவாமி எனக்கு கேட்டேலா இந்த ஆலமரத்தை காட்டி இந்த ஆலமரத்துல எவ்வளவு இலை அவ்வளவு ஜென்மா முடிஞ்சோ எனக்கு வைகுண்டம் கிடைக்கும் ஒரே ஆனந்தமா குதிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த சாது அப்பப்ப இவ்வளவு சீக்கிரமா எனக்கு வைகுண்டம் கிடைக்குமான எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தேன் இந்த ஆளு இருக்கிற இலையோட எண்ணம் தான் எனக்கு ஜென்மாவா அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேனான்னு ஆனந்தமா குதிக்க ஆரம்பிச்சுட்டாரா அப்பவே முக்தராயிட்டான் அவன் ஏன்னா அந்த நிறைவு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறதுல ஒரு சந்தோஷம் வந்து பகவத் பிராப்தி அதனால இதுல வந்து அந்த சந்தோஷங்கிறதே ஒரு பகவானோட அனுகிரகம் சந்துஷ்டேதி விசிராமம் அறிமர்தனா போன தடவைதான் நேற்றை சொன்னோம் சந்தோஷம் வந்து விஸ்ரமம் வந்துடும் ஒரு ரெஸ்ட் வந்துடும் அப்பா போருமேப்பா நமக்கு இது கிடைச்சிருக்கேன் அப்படி ரொம்ப நிறைவு வந்துடும் நம்மள பகவான் மலையில இருக்கிறத சொல்லுவா ஒரு கௌபீனா அது பூரா ஓட்டேன் காட்டுலேருந்து ஒரு முல்லை எடுத்து அதுல ஓட்ட போட்டு இந்த கௌபீனத்திலேருந்தே ஒரு நூல் அதுல போட்டு தச்சு கட்டினார் அந்த நிலையில சொன்னார் எனக்கோர் குறை உண்டோ அப்படின்னு அந்த டைம்ல எழுதின பாட்டு அது அண்ணாமலையாய அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கோர் குறை உண்டு குறையும் குணமும் நீ எல்லால் என்னேன் இவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அதி செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே உங்ககிட்ட ஒரு காதல் பெருக்கு அந்த காதல் பெருக்கு எப்போ வரும் நிறைவு கம்ப்ளீஷன் வந்து அப்பதான் வருது போரும் அப்படின்னு ஒரு நிறைவு எதுவுமே வேண்டாப்பா நீ இந்த நிறைவை கொடுத்துட்டியே அப்படின்னு அவர் என்ன கொடுத்தாரு அவர் ஒன்னும் கொடுக்கல எடுக்கத்தான் செய்தார் ஆவி உடல் கொண்டாய் உடம்பே எடுத்துட்டுட்டாரோ மனசே எடுத்துட்டுட்டாரோ எனக்கு ஒரு குறையை எடுத்து குறைபூரை இதுல இருந்துதான் வருது பாகவதத்தில் ஒரு திஷ்டாந்தமே சொல்லுவாங்க அவதூதர் இப்படி நடந்துகிட்டே இருக்கார் மேல பார்த்தா காக்க கூட்டமா இருக்கு காக்க கத்திகிட்டே இருக்கு என்ன பார்த்தா ஒரு ஒரு பருந்த காக்க துரத்தி துரத்தி கொத்துறது ஒரு தென்னை மரத்துல போய் உக்காந்தா இருக்கிற காக்கையெல்லாம் அங்கே போய் கொட்டு கொத்துறது ஒரு கோபுரத்துல உட்கார்ந்து தானா அங்க போய் எல்லாமே கொட்டுறது லாஸ்ட்ல இந்த அவதூதர் இந்த காக்கைகளுக்கு இந்த பருந்து ஒரு மாம் வாயில வச்சுருக்கு அதுக்காகத்தான் துரத்துறது அந்த பருந்து எப்ப இந்த மாம்ச பீச கீழே போட்டதோ காக்கையெல்லாம் போயிடு இந்த மாதிரி நம்ம இன்சிடென்ட் பார்த்துருக்கோம் இல்லையா நமக்கு ஒன்றும் ஞானம் அவருக்கு அது பார்த்தது அந்த சேட்டோரையும் பௌதா அது மாதிரி இவ்வளோ பழிச்சின்னு ஒரு வீசி வீசி தான் என்னன்னாக்கா இந்த மாம்சத்தை பிடிச்சுன்னு இருக்கிற இருக்கிற எல்லா துன்பங்களாகிற காக்கைகளும் நம்மளை எங்கே போனாலும் விடாமல் துரத்தின்ண்டே இருக்கும் இந்த மாம்சத்துக்கிட்ட இருக்கிற பற்ற நாம எப்போ விட்டுட்டோமோ அப்போ அந்த காக்கைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும் எதுவுமே நம்மளை ஒரு ஸ்பார்க் ஒரு ஒரு லைட்னிங் மாதிரி உள்ள வீசறது அது ஒரு அறிவு அதை விட்டு தானே நிறைவு வந்து குறையில்லாத நிலை வந்து மகான்கள்ட்டே பார்க்கிறோம் அண்ணாமலையார் கோவில்ல எங்கேயோ பிக்ஷை ஏதையோ சுவாமி உடுத்த வஸ்திரம் மாத்திரத்து கூட என்னைக்கோ தான் கையில பிக்ஷா பாத்திரத்தையும் வச்சு தன்னை பிக்ஷப பிச்சைக்காரன்னு கூப்பிட்டு தனக்கு ஒன்னும் தனக்குன்னு வச்சுக்காம எவ்வளவு பேருக்கு அனுகிரகம் யாரு வெளியில் பிக்ஷ பாத்திரம் வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு உள்ள பிக்ஷ பாத்திரம் இல்லை நமக்கு வெளியில் பிக்ஷ பாத்திரம் இல்லை கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லாருக்கு நம்ம மனசே ஒரு பிக்ஷ பாத்திரம் தான் அது ஓட்டையான பிக்ஷ பாத்திரம் நிறையவே நிறையாது எத்தனை வேணாம் போட்டுங்கோ போட்டுகிட்டே இருக்கலாமே தவிர இந்த பிச்சை பாத்திரம் ஃபுல்லாகவே ஆகாது எத்தனை வேணா போட்டுருக்கலாம் மனசுங்கிற பிச்சை பாத்திரம் ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட ஈஸ்வரன் வேற பிச்சை தான் என்ன கிடைச்சாலும் எப்போ அது உள்ளேந்து போயிடுதோ சந்தோஷாமிரேன சாந்தாக திருப்திமாகதாக சந்தோஷம் அமிர்தம் குடிச்சு அடைஞ்சவா திருப்திமாகதாக உள்ள ஒரு திருப்தி வந்து அந்த திருப்தி தான் சமாதி பொருண்டாப்பா வந்து அந்த ஒரு நிறைவு அது யாருக்கு வந்துடுத்தோ போகஸ்ரீஹி அதுலா தேசம் ஏஷா பிரதிஷாயத்தை அவளுக்கு வந்து பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுத்த விஷம் மாதிரி இருக்குமா இதெல்லாம் எதுக்கு இந்த இனார்டினேட் திங்ஸ் இதெல்லாம் அனுபவிச்சுதான் சுகமா இருக்கணுமா பெரிய பெரிய போக வஸ்துக்களை விஷம் மாதிரி இருக்குமா எனக்கா இதெல்லாம் இல்லாமல் சுகமா இருக்கலாமே சௌக்ரிட்டிஸை பற்றி சொல்லுவா அவர் தினமும் பசார்ல போயிட்டு வருவாரா எல்லா கடையும் போய் பார்த்து நான் கூட அப்பப்போ நினச்சிப்பேன் இந்த மாள் கடையெல்லாம் பார்க்கறத இதுவரையா போனதே கிடையாது ஒன் போய் பார்த்து என்னெல்லாம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு என்னெல்லாம் வாங்கலாங்கிறதுக்கு இல்லை ஆனால் இது இந்த உலகத்தோட என்ன தெரியுமோ சும்மா போவோம் இப்போ கூட சுவாமி சின்மயானந்தா தான் ஒரு திருஷ்டான சொல்வார் சும்மா கடையில் பார்க்க போகிறேன் எவ்வளோ தான் ஃபார் வாட் சுவாமி நத்திங் ஐ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் நாட் டு பை எனி திங் ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஜஸ்ட் ஐ கோ தேர் டு சீ திங்ஸ் அப்படின்னு போயிட்டு வரத்த கார் டிக்கி ஃபுல்லாக சாமானமாக வருமாம் அங்கே இது பார்த்தேன் அதை பார்த்தேன் இது நல்லா இருந்தது அது நல்லா இருந்தது இதை வாங்கலாம் தோணித்து அதை வாங்கலாம் தோணித்து இதுதான் சாமானத்துக்கு சுபாவம் அந்த வஸ்துக்கள் கிட்ட இருக்கிற பற்று அந்த வஸ்துக்களுக்கே ஒரு பவர் அது இழுத்து நம்ம பின்னாடி வந்துடும் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இஸ் பசாருமே முசாஃபி கே கே தமாசாஹோரா கபீரோட ஒரு பாட்டு சொல்வா அந்த வந்து முசாஃபிர்னாக்கா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நான் இப்படியே போயின்ட்டுருக்கேன் எல்லாம் பார்த்துட்டுருக்கேன் யாரோ விற்கிறா யாரோ வாங்குகிறா யாரோ கொடுக்குறா யாரோ என்னெல்லாமோ பண்ணுறா எனக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் சாமானம் இல்லை விற்கிறதுக்கு ஒன்றும் சாமானம் இல்லை இங்கே எதுவும் வெலை பேசுகிறதுக்கு இல்லை அதுக்கு நடுப்பில் ஃப்ரீயாக சந்தோஷமாக மார்க்கெட்லாம் பார்க்குறது இப்போ ந த தோணும்லாம் போய் இப்படி போய் பார்த்துட்டு என்னென்ன சாமானங்கள்லாம் வாங்குகிறா என்னென்ன விற்கிறா அப்படி பார்க்குறதுல ஒரு சுகம் சந்தோஷ சாந்தாக திருப்திமாகத்தாக அவ வந்து உள்ள நிறைஞ்சுட்டா உள்ள வந்து அப்படி ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஒரு கம்ப்ளீஷன் ஹிருதயத்துக்குள்ள வந்துடுத்தால் அவளுக்கு போகஸ்ரீஹி அதுலாக பெரிய பெரிய போகஸ்ரீ எல்லாம் பார்த்தாலும் சாகுந்தளத்துல நாடகம் காளிதாசன் எழுதுற போது சகுந்தளையை கொண்டு வந்து கண்ணுவ மகர்ஷியோட சிஷ்யாள் துஷியந்தனோட அரமனையில கொண்டு விட்டுட்டு போவா அரமனை அப்படி அழகாக இருக்குது அந்த ராஜாவோட அரமனை அங்கே கொண்டு இந்த பொண்ணை கொண்டு விட்டுட்டு போகிறதுக்கு அவள் வந்து கூட்டின்னு வந்துட்டு விட்டுட்டு போகிற போது எப்படி அவர் காளிதாசன் என்ன சொல்கிறார்னா அழகான பரவலான இருக்கிற அரமனை அங்கே வந்து இவள் எப்படி வரலான்னா அசுத்தமாக எதையோ தொடரத்துக்கு கூச்சப்பட்டுன்னு இந்த ஆச்சாரமாக இருக்கிறவள் வந்துட்டு போவாளே அந்த மாதிரி அப்படியே வந்து கொண்டு விட்டுட்டு கண்ணை முடினு அப்படியே போயிட்டாலாம் எனக்கு அது வந்து விஷம் மாதிரி இருக்கான் அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம சௌக்கியமா இருக்கலாமே எங்கேயோ நலத்துல படுத்துக்கலாமே பாகவதம் தொடங்கறதே சுகர் அதுதான் சொல்றார் கைய வச்சுன்னா தலஹானி ஆயிடுச்சு ஆகாஷம் ரூஃப் ஆயிடுத்து பூமி பெட்டாயிடுத்து நதியில ஜலம் இருக்கு விஷங்களில் பலம் இருக்கு இப்ப எல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டோம் அது வேற விஷயம் ஆனா அவர் சொல்றார் இதெல்லாம் இருக்கிற போது சந்தோஷமா இருக்கலாமே வேதாந்த வக்கே சுதாரமந்த பிக்ஷாந்தமத்ரேணதுஷ்டிமந்த அசோகமந்தேரந்தீனவந்தவந்தாண்டிதான் பாக்யவான் அப்படின்னு சங்கராச்சாரிய ஸ்லோகம் ஏன்னா அவன் இன்னும் வேதாந்த வாக்கியத்திலேயே ரமிச்சென்றிருக்கான் ஹிருதயத்தில் எந்த சோகமும் இல்லை கிடைச்சதனால திருப்தி சந்தோஷம் அவனுக்கு தன்யன்னு பேரு தே தனியாவிச்சிதே தத் ஜானம் பிரசமகரம் இணம் தேயம் எது உஷத் சுத்தம் தேர்தேகஸ்து ப்ரமநிலையே பரிபிரமதி தன்யாஷ்டகம்னே ஒரு ஸ்லோகம் அதுல சங்கராச்சாரிய சொல்றார் ஜானம்னா என்ன உபனிஷத் எது சொல்றதோ அது ஜானம் அதில் இருக்கக்கூடிய பிரம்மம் தான் அறியப்பட வேண்டிய வசேயம் அதை தெரிஞ்சுடுவா யாரோ அவாதியர்கள் தே தன்யாஹா பூவி பரமார்த்த நிஷிதேகத்தை அடைஞ்சவன்யம் த்ரியம் பவபயம் தர்சனம் எது சம்சார துக்கத்தை சமிப்பிக்க கூடிய ஐஸ்வர தர்சனம் ஈஸ்வர தர்சனத்தை அடைஞ்சா ஒரு தன்யத்தை வந்து விடுறது அது வந்து அப்புறம் என்ன இங்க இருக்கிற பல போக பதார்த்தங்கள் பதவி அதெல்லாம் மனசு போகல எதை பத்தியுமே ஒன்னும் கவலைப்படலை எந்த ஐஸ்வர்ய சமர்த்தியிலையுமே அவனுக்கு மனசு ஈடுபடலை பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களா அடைஞ்ச வாழலா கண்டா இல்லையா எல்லாம் ஐஸ்வர்யம் அதுக்காக இருக்கிற முயற்சி எல்லாம் எல்லாரும் அழிஞ்சு போய் சமருத்தேகாக பகவான் கீதையில சொல்றார் வித்ஷன் வெளிப்படியா பார்த்தா அதுதான் நடந்து எல்லாமே போய் எங்க போய் முடியறது ஒரு வார் வார் தான் போய முடியும் எல்லாம் போய் என்னக்கா சமர்த்தி பணம் எனக்கு உனக்கு உன்னை விட நான் பெரியவன் என்னை விட நீ பெரியவன் இதனால நிம்மதி இல்லை ரெண்டு சாதுக்கள் காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருந்தான் அதுல ஒரு சின்ன சாதுவை பிக்ஷைக்கு அனுப்பினார் அந்த சுவாமிகள் இவர் பிக்ஷைக்கு போயிட்டு திரும்ப வந்தவர் சுவாமி கிட்ட சொல்றார் பிக்ஷைலாம் கிடச்சதா கிடச்சது ஆனால் ஏன் மூட் ஆஃபா இருக்க அப்படின்னு கேட்டார் அந்த குரு இல்லை சுவாமி இதுவரை பாக்காத ஒரு விஷயம் சீன் பார்த்தேன்னா கொஞ்சம் பேர் நின்று அங்க ஏதோ சண்டை போட்டுன்னு இருந்தா ஒரே சண்டையா இருந்தது எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்டா வேலி கொஞ்சம் இந்த பக்கம் நீக்கி விட்டான் அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்கன்னா அது எனக்கு புரியவே இல்லை இது ஏன் சண்டை போடுறான் அது அப்படிதான்ப்பா உலக நீ உலகத்தை பார்த்துட்டே இல்லையோ இருந்தாலும் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு கேட்கிறார் இந்த சின்ன சுவாமி அவ அந்த குரு சுவாமி இருக்கார் அவர் என்ன பண்ணார் இந்த சின்ன சுவாமிகள் கையில் பிக்ஷை வாங்கிட்டு வந்திருக்காரோ இல்லையோ அந்த பிக்ஷா பாத்திரத்தை பிடிக்கின்றார் பிடிக்கிட்டு இது என்னோடதுப்பா உன்னோடது இல்லை அப்படின் அப்போ இந்த சின்ன சுவாமி சொன்ன அதுக்கு என்ன சுவாமி எடுத்துங்களேன் உங்களுக்கு போடா உனக்கு சண்டை என்னன்னு சொல்லி தரவே முடியாது ஒன்ன மாதிரி இப்படி சொல்ல தெரியாததுனால தான் அவ சண்டை போட்டுருக்காப்பா நீ இப்போ சொன்னியோ இல்லையோ இப்படி அவளுக்கு சொல்ல தெரியல இதனால தான் சண்டை போடுறா ஒன்ன மாதிரி எடுத்துக்கு புடுங்க போனால் கொடுத்துட்டா சண்டை இல்லை இந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் பகீரதன் அவருக்கதை யோக வாசிஷ்டத்தில் தான் வர்றது இந்த வாட்டி வராதது அந்த பகீரதன் ராஜாவாக இருக்கிறத முதல்ல ஞானி ஆனதுக்கப்புறம் தான் கங்கையை பூமியில் கொண்டு வர்றார் அதனால் அது வந்து இன்னொரு விஷயம் அவர் வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணி வேதாந்த சிரவணம் பண்ணி வேதாந்த மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க அப்போ என்ன பண்ணணும் ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற போது பக்கத்து ராஜ்யத்து ராஜா வந்து ஆக்கிரமணம் பண்ணுறதுக்கு சைன்யத்தோட படையோட வந்து நிற்கிறார் நியூஸ் வருது இவர் என்ன பண்ணுறார் நேராக போய் அந்த ராஜாவை போய் கட்டிண்டு அப்போனே எனக்கு பெரிய உபகாரம் பண்ணுற பனி எடுத்துக்கோ நான் உனக்கு பரிசா கொடுக்கல நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ணினேன் ராஜ்யம்லாம் ஒன்னோடது தான் நான் யார்கிட்ட கொடுக்கறது தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவருபாட்டு காட்டுக்கு போயிட்டார் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு அந்த ஞான நிலையில் பல இடத்துல பிக்ஷை எடுத்து அவரோட ஊரில் எந்த ஊரில் ராஜாவாக இருந்தாரோ நினச்சி பாருங்கோ இந்த பிக்ஷை எடுக்கிறதே அபிமானத்தை எடுக்கிறதுக்கு தான் அது எந்த அளவுக்குனாக்கா எந்த ஊரில் அவர் சக்கரவர்த்தியாக இருந்தாரோ அந்த ஊரில் யார் யார் இவருக்கு மினிஸ்டர் இவர் கீழே வேலைக்காரலாம் இருந்தாலும் அவ வீட்டு வாசலெல்லாம் பிக்ஷாந்தேகின்னு போய் நிற்கிறார் அப்படியே நடந்தவர் இந்த ராஜா போய் திருப்பி யானைக்கு கையில மாலையை கொடுத்து விடுவா இந்த ராஜாவும் இறந்து விட்டார் அவருக்கு வாரிசு இல்லை யார் கழுத்துல யானை மாலை போடுறதோ அவர் ராஜா கரெக்டா திருப்பி இவர் கழுத்திலே போட்டுவிடும் அவர் வேண்டாம் சொன்னாரா இல்லை ராஜாவா இருந்துட்டு ஞான நிலையிலிருந்து மருணமும் பண்ணினார் அதுக்கப்புறம் தான் இவர் கங்காவதரணத்துக்கு தபஸ் பண்ற போற கதையெல்லாம் வருது இப்போ அந்த சந்தோஷங்கிறது வரபோது இவன் சத்ரு இவன் எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறான் என்னோட எடுத்துன்னு போனா எந்த விசாரமும் இல்லை எதுலையுமே பற்றுதல் இல்லை அந்த நிசங்கத்தும் என்ன ஒரு திருப்தி ஒரு நிம்மதி உள்ள வந்துவிடுறது நமக்கு எல்லா துக்கத்துக்கும் காரணம் என்ன இந்த பற்றுதல் பொருள்கிட்ட இருக்கிற ஒட்டல் தான் சத்சங்கத்தினால கம்மி நம்ம கம்மியா ஆயிடும் இல்லை அது ஒரு திருஷ்ட இதேனாக்கா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ப்ராப்ளம் வந்ததோ இல்லையோ வைப்போம் அந்த ப்ராப்ளம் வந்தபோது நாங்களாம் சத்சங்கத்தில் இருக்கோம் ஓ பேர் நானே நினச்சின்னே அடுத்த நாளைக்கு இந்த நியூஸ் வந்தபோது யாருமே இன்றைக்கி பிரபச்சனமே கேட்க மாட்டா எல்லோரும் இது என்ன எல்லோரும் ஊர் வந்து சேர்ந்தாகணும் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யாருமே இதை பற்றி கவலையப்படலை அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்குது வரத்து கிளம்புறது இருக்குது ஆனால் அந்த சத் சங்கத்தோடைய இம்பேக்ட் நம்ம ஜனங்களுக்குள்ள இருக்கு அது எவ்வளவோ ஜென்மாவாக ரிஷிகள் கொடுத்த இது ஜனங்களுக்குள்ள ஹிரதயத்தில் இருக்குது எதுவும் இல்லாமையும் நமக்கு இருக்கலான்னு தெரியும் எதுவும் இல்லாம இருக்க முடியும் என்ன இருந்தாலும் இருக்கலாம் இல்லாம இருக்கலாங்கிறது நமக்கு தெரியும் அந்த அந்த சம்ஸ்காரத்தை நாம் பார்த்துருக்கோம் அந்த சம்ஸ்காரத்தை நம்ம எப்போது முன்னால் ஐடியலாக வச்சுன்னு இருக்கோம் அதனால் அது ஒரு ஒரு பெரிய பாக்யம் அனுகிரகம் அதனால இந்த சந்தோஷோ சந்தோஷம் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கறது அப்பிராப்து அதிருஷ்டேதோயா சந்துஷ்டே அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சந்துஷ்டன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா எதிர் என் கையில் இல்லையோ அதை பத்தி விரும்பற வேலையே கிடையாது அவங்க அதெல்ல இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது இருக்குது சந்தோஷமா அதை வச்சுன்னு இருப்போம் அப்படின்னு அதில் சமபுத்தி சலனம் இல்லாம அபிமானம் இல்லாமல் சமதாம்கதாம் அதிருஷ்டேதா தோயாம் அவனுக்கு வந்து துன்பம் ஹர்ஷம் கிடைச்சதானா சந்தோஷம் கிடைக்காத துக்கம் இதெல்லாம் கிடையாது சந்துஷ்டத்தை அவன் தான் சந்துஷ்டன் அவன் தான் சந்தோஷம் அடைஞ்சவன் ஆஷா வைவச விவசே சந்தோஷ வர்ஜிதே வக்ரமிவாதர்ஷே நம்பிம்பதி இந்த வேதாந்த சரவணம் பண்றத இந்த ஞானம் இருக்கே நம்ம சித்தத்துல ரிஃப்ளக்ட் ஆகணும் ஆத்ம தத்துவம் நம்ம தெளிவான புத்தியில முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியணும் அதுக்கு அந்த புத்தி இருக்கே கண்ணாடி மாதிரி இருக்கணும் அதில் அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா தெரியாது அதில் களங்கம் எல்லாம் இருந்தது தானே தெரியாது ஆஷாவை வசிவசம் நிறைய ஆசை மனசில் ஓடிண்டே இருந்ததுன்னா சத்சங்கத்தில் கேட்கவே முடியாது நம்ம பாட்டுக்கு இப்படி பாடி தான் உட்காந்துட்டு இருக்குமே தவிர உள்ள இப்படி ட்ரெயினில் பிளைட்ல எல்லாம் ஏறி போயிண்டே இருப்போம் நம்ம உள்ள ஏதோ ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருக்கோம் சினிமா சீரியல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதை தான் பார்த்துட்டு இருப்போம் ஆஷாவைவசிய டிசைருக்கு அந்நாபினிவேஷம் பேரு ஒரு டிசையர் இருந்துதானா பெரிய மகா குருவை கிடைச்சா கூட உபதேசம் ஒன்றும் உள்ள போகாது அதனால்தான் பாகவதகேதுன்னு ஒரு ராஜா அங்கிரச கோத்திரத்துல வந்தவர் ரொம்ப நல்ல ராஜா எல்லாருக்கும் தானம் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணி ஆகியங்கள்லாம் பண்ணின் ஒரு நாளைக்கு அங்கிரச மகர்ஷிக்கு தோணித்து நம்ம கோத்திரத்துல வந்த இந்த ராஜா ரொம்ப நல்லவரா இருக்கார் இவருக்கு போய் ஆத்ம தத்துவம் உபதேசம் பண்ணுவோமே ராஜாக்கள் ஞானிகளா இருந்திருக்கா இந்த ஊர்ல அந்த உபதேசம் பண்ணி கொடுப்போமே அப்படின்னு தோணி ரிஷிகள் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருந்திருக்கா ராஜா ஞானியா இருக்கணும் மனு ஸ்மதிய ஸ்லோகமே இருக்கு எந்த ஊர்ல ராஜாக்கு சாஸ்திரம் ஸ்ருதி வேதம் தெரியாதோ வேதாத்தியனம் பண்ணாத ராஜா சாஸ்திரம் படிக்காத ராஜா பரணம் பண்ற ஊர்ல ஒரு நாள் கூட ந தத்திர திவசம் வசை நாள் கூட தங்காதேன்னு மனு சொல்ற நம்ம கதியெல்லாம் நினைச்சு பாருங்க அஸ்ருத ராஜா அப்படின்னு மனசுல வந்து அந்யாபிநிவேசம் வந்து ஆத்மோபதேசம் பண்ணணும்னு அங்கிரசர் வரபோது இந்த ராஜாக்கு உபதேசம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பிரதிபந்தம் ஞானிகளுக்கு தெரியும் அது ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இங்கெல்லாம் வரபோது எனக்கு பேக்கரியில கிளாஸ் கேஸ்க்குள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் லட்டு ஜிலேபி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியறது அந்த மாதிரி அவருக்கு அங்கேருந்து பார்த்தா அந்த ஞானம் உள்ள போக விடாம ஒரு பிரதிபந்தம் இருக்கு அந்த பிரதிபந்தம் என்னன்னா ஏதோ உள்ள பரட்டின்னு இருக்கு என்னதுன்னா குழந்த பிறக்கலை குழந்தை பிறக்கலை அது உள்ள அப்படி இருக்கு அது ஒரு சங்கல்பமாக வந்துட்டே இருக்கு சில விஷயங்கள் சில ஆசைகள் பிரதிபந்தம் வந்து அந்த டைமில் போய் நீ பகவானை பக்தி பண்ணு பஜனை பண்ணு ஒன்றும் உள்ளே போகாது அதனால்தான் மகான்கள் கூட சில சமயத்தில் பக்தாளுக்கு அந்த ஆசையெல்லாம் அவன் முடிஞ்சு அவன் வருவனோ பார்ப்போம் அப்படின்னுட்டு அதை அனுகிரகம் பண்ணுறான் குழந்த பிறக்கல குழந்த பிறக்கட்டும் இல்லை வியாதி குணமாகட்டும் இதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறேன் ஏன்னா அப்பத்தான் அவாகிட்ட வந்த பிரயோஜனை இவாளுக்கு உண்டாகணுமான முதல்ல அது பிரதிபந்த நீங்கணும் அதனால இந்த ராஜாவுக்கு வந்து குழந்த பிறக்கலை குழந்த பிறக்கல ஒரு பிரதிபந்தம் இருக்கு அங்கே என்ன பண்ணாரு ஒரு பழ ஒரு யாகம் பண்ணி அதில் சருவு எடுத்து இந்த சித்திரகேதுக்கு கொடுத்து நீ வந்து இது உனக்கு எந்த ராணிய ரொம்ப பிடிக்குமோ நிறைய ராணிகள் இருக்கா குழந்தைகள் தான் இல்லை எந்த ராணிய ரொம்ப பிடிக்குமோ அவளுக்கு கொடு அப்படின்னு அங்கேயே ப்ராப்ளம் வந்துருது ஸ்டார்ட் ஆயிடுது கிருதத்யுதிங்கிற ஒரு ராணி ஆயிடுச்சு அந்த பழ அந்த சருவு கொடுத்தார் அது கொடுக்கற போது அந்த அந்த ரிஷியே சொன்னார் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த புள்ளையிலேருந்து உனக்கு சுகமும் கிடைக்கும் துக்கமும் கிடைக்கும் ஹர்ஷோகிரதா உனக்கு ஹர்ஷத்தையும் கொடுப்பேன் சோகத்தையும் கொடுப்பேன் ஏன்னா எல்லா பொருளும் அப்படிதான் உலகத்தில் அந்த பழத்தை கொடுத்து இவர் என்ன பண்ணார் அந்த பழத்தை எடுத்து இந்த கிருதத்ய ராணிக்கு கொடுத்தார் அப்பவே மீதி இருக்கிற ராணிகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவள்லாம் ஒரு குரூப் இத்தனை நாளாக குரூப்பு சேர்ந்தா அதவளாம் குரூப்பு சேர்ந்துன்னு விட்டான் மட்டும் தனியாக ஆயிட்டான் அவளெல்லாம் அப்பப்போ மீட்டிங் போட்டு ரூமில் எடுத்து பேசின்னு அது கொஞ்ச நாள் ஆக திரும்பி திரும்பி சின்ன சின்ன தீ பொறியாக பெரிய கால் ஃபயர் ஆகிடும் பேசின்னா சில பேர்லாம் சொன்னால் இப்படியே விட்டா என்ன ஆகுது பார்ப்போம் குழந்த பிறந்தா பார்ப்போம் அப்படின்னாச்சு அழகாக ஒரு குழந்த பிறந்து ராஜா ஒரே சந்தோஷம் ராஜாவானா அப்புறம் இந்த ராணியோட அந்தபுறத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறார் இந்த குழந்தை கூடயே இருக்கார் அப்ப பின்ன இன்னமும் மேல எடுத்து அவளுக்கு இருக்கிற பொறாமை அந்த பொறாமை ரொம்ப அதிகமாயி முடிவுல என்ன பண்ணினா அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டான் எல்லா காலத்திலயும் கதை இதுதான் இன்னும் நீங்க வந்து ஒன்னும் ஸ்பெஷலா இந்த காலத்துல மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க POLITICS IS ALWAYS POISONOUS, murderous. IN பொலிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாய்சனஸ் மர்டரஸ் எல்லா காலத்திலுமே வரணம் பொசிஷன் பவர்ங்கிற ட்ரக் யாரு குடிச்சானோ அங்க வந்து எல்லாம் ப்ராப்ளம் தான் அதுலேருந்து யாரு விட்டு வெளியில வந்தானோ அவனுக்கு தான் நிம்மதி ஒன்றும் வேண்டாப்பா போற அதனாலதான் பரமேஸ்வரனே பிச்சைக்காரனா போயிட்டார் இன்னும் ஒரு பொசிஷன் எல்லாம் வேண்டான் இந்த பொசிஷனுக்கும் தேவர்கள்லாம் சண்டை போடுறத பார்த்தே அவருக்கு வைராக்கியம் யாருக்கும் வேண்டாத ஸ்மசான பூமியில போய் உட்கார்ந்துட்டார் எல்லா அது இன்னொரு கருணை என்னன்னா எல்லாரையும் பார்க்கணும் அங்கதான் முடியும் இது கோவில் எல்லாரும் வந்து விட எல்லாரையும் பார்க்கணுன்னா கிரமேஷன் கிரௌண்ட்ல தான் முடியும் நல்லா இருக்க அப்போ இந்த குழந்தை செத்து கிடக்கு ராஜாவால் தாங்கலை நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் அந்த சோகம் பட்டணத்தார் ஒரு பாட்டிலே சொல்றார் என்ன பகவான் பண்றாருன்னா ஒரு கொல்லன் பண்ற மாதிரி பண்றார் கம்பி ஒரு இரும்பு எடுத்து தீல போட்டு காய்ச்சி அது தகதகதகான்னு ஜுவலிக்க நல்ல சுட்டியால் போட்டு அடிச்சு அப்புறம் பச்சை தண்ணீர் மூக்கும் லைஃப் இப்படிதான். தான் ஒரு ஒரு வேதனையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அடி அதுக்கப்புறம் கூலாக ஒரு சந்தோஷம் மோஸ்ட்லி இந்த கூலாக சந்தோஷம் வரத்து அந்த வேதனையெல்லாம் மறந்து போயிடுவோம் அப்படிதான் அழுதுண்டே இருக்கிறது ஒரு சாக்லேட் கொடுத்தா குழந்தை சிரிக்கிறது இல்லையா அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம குரோவே ஆகலைன்னு இருக்கிற சோகமெல்லாம் சொல்லிவிட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் எல்லாம் போயிடுத்து நான் எத்தனை பேரை பார்த்துட்டேன் தெரியுமா மரணம் ஆனால் எதுவும் ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கம் வந்து தானே ரொம்ப தவிப்பா தவிச்சுட்டு அப்புறம் இருக்கு ஃபர்ஸ்ட் சத்சங்கம் அது இதுகிட்ட எல்லாம் கோபம் வந்துடும் அப்புறம் டிவி பார்க்கறது சினிமா பார்க்கறது அதெல்லாம் மட்டும் போகவே மாட்டேங்கிறது அதெல்லாம் அப்படியே இருக்கு அதுக்கு மனசு போறது ஆனா சோக மறுத்த சத்சங்கம் சரியா கடைச்சி இவனுக்கு பக்குவத இருக்கானா அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த சித்திரகேது இந்த குழந்தை போயிடுத்தேன்னு அழுதுண்டே இருக்கார் தவிச்சுட்டே இருக்கார் அங்கிரசர் வரார் அங்கிரசர் எப்படி வர்றாருன்னா நாரதர் அழைச்சுன்னு வர்றார் எனக்கு இவனை பக்குவம் பண்ணணும் அதுக்காக நாரதரையும் கூட்டின்னு அப்படி ஜொலிக்கிறத சித்திரகேது ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார் நீங்கள் முன்னால் பிரகாஷிக்கிற இல்லையே நீங்கள் ரெண்டு பேர் யாரு அங்கிரசர் சொன்னார் நான் வந்து அங்கிரச மகர்ஷி இது நாரத மகர்ஷி ஏன் வந்திருக்கேள் உன்னை அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அன்னைக்கே நான் உன் வீட்டுக்கு வந்தது உனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுறதுக்காகத்தான் வந்தேன் ஆனால் உனக்குள்ள குழந்த பிறக்கல குழந்த பிறக்கலன்னு ஒரு தாபம் இருந்தது இப்போ அது போயிடுத்து அந்த தாபம் போனது மட்டும் இல்லாமல் உனக்கு வைராக்கியமும் ஞானமும் பிரகாசிக்கிறதுக்கு வழி பிறந்துடுத்து இப்ப நீயே புரிஞ்சுட்ட குழந்த பிறந்ததுனால வந்த ஒரு துக்கத்தையும் நீ பார்த்துட்ட இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு லைஃப்ல அளந்துள்ளரிசி வெஜ் விபூத்தைய மஹீராஜ்யம் பலம் கோஷா மிரு சுஹுஜனி சூரசேனே மெக்க மோகித யாம மனோர்தே राजन, ஏவம் ராஜன் கிரக விவித ஐஸ்வரிய சம்பத சொல்ற வீடு சம்பத் எல்லாம் பலவித விஷயங்கள் சப்தாதய என்டர்டைன்மெண்ட் உன்னோட ட்ரெஷரி சர்வே பிசூரசேனேமே சோகமோக பயார்த்திதாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு சோகத்தை கொடுக்கும் இருக்கிற போது மோகத்தை கொடுக்கும் அது விட்டு போயிடுமோ பயம் இருக்கும் அதிலேருந்து அனுபவிக்க அனுபவிக்க ஆர்த்தி இருக்கும் பலவித கஷ்டங்கள் வரும் இப்பவே நீயே பார்த்துட்ட அதனால இனிமே இந்த துவைத பிரபஞ்ச உண்மைங்கிற பிரமையை உள்ளேந்து வழக்குப்பா துவைதே துவைதே திருவார்த்த விஸ்ரம்பம் தியஜ உபசமாவிஷ வந்து உண்மையு நினைச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டு சாந்தமாக இப்படி சொல்லி ஒன்னு கூட அவனுக்கு ஒன்னு திருடம் பண்றதுக்காக என்ன பண்ணினார் அந்த செத்து போன ஜீவனை கூப்பிட்டார் அப்பா உன்னோட அப்பா நீ வந்து திருப்பி இந்த பாடியில் என்டர் பண்ணி கூட இறேன் அந்த ஜீவன் சொல்லி எந்த அப்பா எத்தனையோ ஜென்மாவில யாரெல்லாமோ எனக்கு அப்பாவா இருந்திருக்கா அம்மாவா இருந்திருக்கா நான் யாருக்கெல்லாமோ அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்திருக்கேன் எத்தனையோ ஜென்மாவில நான் எந்தெந்த யோனில போயிருக்கேன் இந்த உலகத்துல இருக்கிற தெரியுமே வெளியில போனா இதெல்லாம் கனெக்ஷன் கிடையாது என்னோட பிரார்ப்ப முடிஞ்சுடுத்த வெளியில வந்தாச்சு என்ன திருப்ப கூப்பிடாதங்கன்னு போயிடுச்சு வைராக்கியம் வைராக்கியத்துக்காக அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தார் மகர்ஷிகள் விபூதியினால பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியம் அது அந்த தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாரதரை கூப்பிட்டு சொன்னார் இவர் மனசு ஒரே அடியாக ஞானத்தில் நிற்காது அதனால் இவருக்கு எதா மந்த்ரோபதேசம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு அதனால் நாரதர் வந்து முதல்ல ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் மந்திரோபதேசம் பண்ணாலும் டைரெக்டாக அப்படி ஞான சாட்சா்காரத்துக்கு வர முடியாது என்னக்கா புண்ணியம் பாபம் எல்லாம் அனுபவிக்கணுமோ இல்லையோ அதனால் கொஞ்சம் தபஸ் பண்ணால் சில பேருக்கு நிறைய பணம் அது இதெல்லாம் வந்துடும் அதனால் இவர் கொஞ்சம் தபஸ் பண்ண பண்ணி இவருக்கு வித்யாதர சரீரம் கிடச்சிடுது ஆகாஷத்துலேயே பறந்து வித்யாதரனா போயிட்டு இருக்கிறார் வித்யாதர சரீரத்துல சங்கர்ஷ்ண மூர்த்தியா இருக்கிற பரமேஸ்வரனோட தர்சனம் கிடைக்கிறது அந்த புண்ணியம் என்ன பண்றது குரு கிட்ட கொண்டு விடுறது அதுதான் பண்றது அதை என்ன பண்ணிட்டு சங்கர்ஷ்ணமூர்த்தியா இருக்கிற பகவானோட தர்சனம் கிடைச்சு பகவான் வந்து ஆத்மக் வித்தியை உபதேசம் பண்றாரு ஜாகிரத் சொப்பனம் சுசுப்தி இந்த மூன்று நிலையிலையும் மாறாமல் இருக்கிற சைத்தன்ய வஸ்து அதுதான் உன்னோட ஸ்வரூபம் அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காம நிம்மதி வராது ஆத்மானம் யோன புத்தியேத்த நான் கொஞ்சம் சமம் ஆப்பணும் யாத் அதனால் நீ உன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ சாந்தி அடை நீ சுத்த சைதன்ய வஸ்து அதை விட்டு விலகாமல் இரு அப்படின்னு ஆத்ம வித்தியையை ஞான நிலையை கொடுக்குறார் அந்த ஞான நிலையில் இருந்துட்டு இவர் வித்யாதர சரீரத்தில் ஞான நிலையில் இருந்துண்டு இவருக்கு திருப்பி அசுர வாசனை ஞானம் உபதேசமாச்சே தவிர ஞானம் உள்ள வேலை பண்ணலை அனுகிரகம் உள்ளே போயிடுத்து ஆனால் இன்னும் பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்குது பாபம் என்ன பண்ணும் பாபம் தான் நம்மளை தெரியாமல் மகான்களை கேலி பண்ண சொல்லும் ஏதாவது தப்பு காரியம் பண்ண சொல்லி ஏதோ ஒரு சிட்சையை வாங்கி கொடுக்கும் அதுதான் பாபம் பண்ணும் புண்ணியம் என்ன பண்ணும் திவ்யக்ஷேத்திரங்களில் நமஸ்காரம் பண்ணும் மகான்களை பார்த்தா வழிபடணும் சொல்லும் இந்த பாப வாசனை உள்ளே இருக்கிறதுனால இப்படி வித்யாதர சரீரத்தில் பரமேஸ்வரன் வேணந்துட்டே இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்குறான் சித்திரகேதுக்கு என்ன தரிசனம்னா சித்தாள்லாம் உட்காந்துட்டு இருக்கார் அந்த சித்தகணத்துக்கு நடுப்புல அம்பாளை வந்து மடியில் வச்சு உட்காந்துட்டு இருக்கார் அம்பாளை மடியில உட்கார வச்சுட்டு ஈஸ்வரன் தரிசனம் கொடுக்குறார் அதை பார்த்த சித்திரகேது சொல்ற ஐயோ கஷ்டம் கஷ்டம் சாதாரண மனுஷியால் கூட ஸ்திரீயை ரகசியமாக தான் ஸ்பர்ஷம் இவர் பெரிய சித்தகணாதீஷர் பெரிய யோகி சபையில மடியில வச்சு உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள்லாம் ஒரு ஷணம் யாருப்பா இப்படி பேசுகிறான்னு தலையை தூக்கி பார்த்தா ஈஸ்வரன் வந்து சிரிச்சின்னரம் மந்தாகாசம் பண்ணார் அம்பாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு ஓ இப்போ இவன் தான் ஒருத்தன் புது கவர்னர் வந்திருக்கானாக்கம் நம்மளுக்கெல்லாம் வழி காட்டுறதுக்கு வேற யாரும் கிடைக்கல அசுர விற்று ரா அசூரனா போகணும் சாபம் கொடுத்துட்டான் அதுக்குள்ளே இந்த பாப வாசனை சட்டுன்னு இது பாருங்கோ நம்ம கையிலையே இல்லை சட்டுன்னு பிரெயினில் வந்துவிடும் ஏதோ வாயாலோ சொல்லிவிடுவோம் வெளியில் விட்டுவிடுவோம் அதுக்கப்புறம் தான் ஐயோ பண்ண பண்ணியிருக்க தோணும் இதுதான் பாப வாசனை அந்த பாப்பத்தோட பலம் வாசனா ரூபமாக வந்து சட்டுன்னு வாயிலேருந்து எதாவது வெளியில் வந்துடும் சொல்லிவிட்டார் தவிர அடுத்த மொமெண்ட் திரும்பி வந்தால் நமஸ்காரம் பண்ணார் அம்பால வந்து அம்மா நீங்கள் எனக்கு சாபம்னு நான் எடுத்துக்கவே இல்லை இது அனுகிரகமாகவே எடுத்துக்கிறேன் இதனால் எனக்கு நிவர்த்தி உண்டாகும் இந்த மாயா பிரபஞ்சத்தில் எது ஷாபம் எதை அனுகிரகம்னே தெரியல அவன் ஞானம் ஞானத்தோட பலம் வந்துருச்சு எது ஷாபம் எது அனுகிரகம்னே தெரியல நீ பண்ணத ஷாபம்னே நான் எடுத்துக்கல அனுகிரகமாவே எடுத்துக்கிறேன் ஷாப மோக்ஷமே நான் கேட்க மாட்டேன் உங்க மனசுக்கு வேதனை கொடுத்தேனே அதுக்கு க்ஷமா யாசனம் பண்றேன் மன்னிப்பு கேட்குறேன் நமஸ்காரம் அடுத்த ஜென்மாதான் விருத்தரனா பிறக்கிறான் அசுரன் பயங்கர அசுரன் அவனை பறக்க வச்சதே எதுக்குனாக்க இந்திரனை கொல்லறதுக்காக பிறக்கிறேன் அந்த தொஷ்டாங்கிறவர் இந்திர சத்ரோவிவர்துவன் வந்து தேவர்களை பலமுறை ஜெயிச்சு தேவர்களுக்கு ஒரு வழியும் இல்லாம பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா அப்புறம் வந்து லாஸ்ட்ல இந்திரன் கிட்ட யுத்தம் பண்றான் இந்திரன் வந்து ததிஜி மகர்ஷியோட ஹஸ்தி அஸ்தி அஸ்தியிலேருந்து வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க மகர்ஷியோட அஸ்தியை எடுத்து வஜ்ராயுதம் பண்ணாலாம் இந்திரனுக்கு அஸ்தினா பேக் போன் பேக் போன் எடுத்து அதெல்லாம் ரொம்ப சிம்பாலிக் எனக்கு இந்த பேக் தான் யோகத்தோட எல்லா மண்டலங்களும் அதுல தான் இருக்கு இல்லையா அதனால ஒரு ரிஷியோட தபஸ் வேணும்னு அர்த்தம் அவ்வளவுதான் இந்த தப்போ தான் இந்த இந்த நெகட்டிவிட்டியை நீக்க முடியும் அதை எடுத்துன்னு வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்து நிற்கிறான் இந்த விருத்திரன் இந்திரனை முன்னாடி பார்த்தான் முதல்ல சொன்னா உன்னை இப்பவே தீர்த்துக்கட்டி விடுறேன்னா அதுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான் இவன் லாஸ்ட் ஜன் பர்த்ல வர இருக்கான் அசுரனாக வர இருக்கான் பயங்கரமான அசுரனாக இருக்கான் லாஸ்ட் பர்த்ல அந்த ஈவியில் எல்லாமாவே வெடிக்கிறது அந்த லாஸ்ட் மொமெண்டில் இருக்கலயும் போன ஜென்மத்தில் சங்கர்ஷனரை பார்த்தது ஞாபகத்துக்கு வராது ஒரு ஞானியை பார்த்தது போகவே போகாது ஒரு ஞானியை எங்கேயாவது பார்த்துட்டோம்னா அது உள்ள இருந்து நம்ம வாசனை முடியற வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால போன பரத்துல வந்து சங்கர்ஷனரோட விஷன் கிடைச்சதோ இல்லையோ அந்த விஷன் ஒரு பக்கம் இந்திரனை உன்னை இப்ப வெட்டுவேன் உன்னை கொல்லுவேங்கிறான் அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தா இவனுக்கு சரீரத்தை விடுற டைமாக எடுத்து இந்த பக்கத்துக்கு கையில் ருத்ராட்சமால அப்படி தான் இருப்பார் அந்த சங்கர்ஷன் ருத்ராட்சத்தோட பரசுவோட இன்னொரு பக்கம் வைஷ்ணவ சின்னங்களோட கையில் சின்முத்திரையோட இந்த சங்கர்ஷனர் இப்படி உட்காந்துருக்கிறது பார்க்குறாரு தர்சனம் கிடைக்கிறது உள்ளம் உருகி போயிடுறது இந்திரன்கிட்ட சொல்கிறார் ரொம்ப அழகான ஒரு சீன் அது பாகவதத்தில் சண்டை போட்டுக்கிறார் ரெண்டு பேர் சண்டைக்கு நடுப்பில் சொல்கிற அப்பா உன் வஜ்ரா இதத்தாலே என்ன வெட்டி போடேன் அப்படிங்குறான் வித்திரன் சொல்கிறான் மஜ்ராயுதத்தால் என்ன வெட்டி போடேன் ஏன்னா இந்த அசுர சரீரத்தை வச்சு நான் என்னதான் பண்ணினால அது மேலே ஏறி என்னதான் தெரிஞ்சுடனால அதோட பிரகிருதி அதோட சுவாவம் நடுப்புல நடுப்புல வர்றது இது போயிடுதானா முனிகள்லாம் எந்த ஒரு நிலையை அடைவாளோ அந்த நிலையை நான் அடைவேன்பா அதுக்கு பிரதிபந்தமா இந்த உடம்பு தான் நிற்கிறது வெட்டி கீழே போட அபவித்த லோகா அப்படின்னு சொல்லி இந்திரன்கிட்ட சொல்கிறார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போது எங்கிட்ட யாருமே இல்லை அசுரர்கள்லாம் ஓடி போயிட்டான் தோத்து தோத்துடுவான்னு தெரிஞ்ச உடனே போயிட்டான் எல்லாரும் இந்திரன்கிட்ட இருக்கான் நிறைய கூ கூட்டம் இந்திரனுக்கு பின்னாடி இருக்கு இதை பார்த்து வித்திரன் சொல்கிறான் இதுதான்ப்பா உலகம் யார் ஜெயிக்க போகிறாளோ அவங்ககிட்ட நிறைய பேக்கில் ஆள் இருப்பாங்க இப்போ எப்படினால பாரு யார் யார் ஜெய் ஜெய் கூப்பிட்டு இருந்தாலும் யாரையுமே காணும் யாரும் காணும் கா இதான் உலகம் இப்படிதான் இருக்கும் ஆனால் பகவானோட லா என்ன தெரியுமா யாரை அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கு வந்து பகவான் த ததாதி அவளுக்கு வந்து பணம் பேரு புகழ் பல விஷயங்கள்லேருந்து அவளை காப்பாற்றி விட்டு ஏன்னா அந்த பணம் எல்லாம் வந்து தானே அதை காப்பாற்றணும் அதை யாராவது எடுத்துட்டு போகாமல் இருக்கணும் நம்மளை பார்த்து பெறத்தை யார் பொறாமப்படாமல் இருக்கணும் இந்த பல ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அதனால பகவான் யார அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ தன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அவளை உலகம் எது பெருசு பெருசுன்னு சொல்றதோ அந்த நிறைய விஷயங்கள்லேருந்து காப்பாத்தி விட்டுடுவோம் அதனால இது வந்து பகவானோட அனுகிரகம்னே நான் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா பகவான் எனக்கு இப்ப என் பக்கத்துல இருக்கார் என்னோட பிராணநாதன் அஹம்ஹரே தவ பூலாசோவிதூய மனஸ்மரேம் न காய நம் நாரம் நம்ம சித்தி न योगसिद्धिः வா சமசா விரைய காம்ஷே அந்த அசுரன் சொல்றா எனக்கு வந்து சொர்க்கம் வேண்டாம் திருஷ்டாந்த பாருங்க சக்கரவர்த்தியா இருக்க வேண்டாம் இல்லாத நிலை வேண்டாம் நமேஷ்டியம் ந சார்வௌமம் ந ரசாதிபத்தியம் யோக ஒரு சித்தி எனக்கு வேண்டாம் யோக சித்தி அபுநர்பவம் சமஞ்சத்வா விரக சமஞ்சசன் அப்படின்னா எல்லாம் நிறைஞ்சு பூர்ண பொருளா இருக்கிற ஒன்னை ஒரு கஷண நேரத்துக்கு விலகி இருக்காம இருக்கிற நிலைய குடு விலகாத நிலைய குடு விலகினால் எப்படி இருக்கு முடியாது ரெக்கை முளைக்காத கிளிக்குஞ்சு அது முட்டைக்குள்ளே இருக்குது அந்த முட்டையை உடச்சின்னு வெளியில் வந்துவிட்டானா அந்த அம்மா பக்ஷி அப்படியே உள்ளே வச்சுண்டு அடை இருக்கிறது பொம்மை அந்த சூடை கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் மேலே ஒரு பில்டிங் பார்த்தா அந்த கூடுக்குள்ளே கிளியெல்லாம் பார்க்கலாம் குருவிகள்லாம் பார்க்கலாம் அது எப்படி அழகாக கூடு கட்டி அந்த மதர் ஹூடு இருக்கும் பாருங்கோ அந்த கூடு கட்டுறதுலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு இதுவாக கொண்டு வச்சு அந்த முட்டையை போட்டு அதை விரித்து அந்த அம்பாளோட ஸ்வரூபம் பூரா அங்க நாம பார்ப்போம் அம்பாளுங்கிறது ஒரு ஒரு எங்கேயோ இல்லை ஜெகத்பூரா நிறைஞ்சிருக்காவ அந்த முட்டை விரிஞ்சு வந்தா அந்த ஜீவன் அப்படியே தனக்குள்ள அணைச்சுண்டு அந்த ஜீவனுக்கு தாய்ங்கிற ஒரு அனுபவம் இருக்கு அப்புறம் இந்த அம்மா கிளி வந்து அதுக்கு தீனி கொடுக்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு பறந்து போயிடுதானா இந்த குஞ்சு இருக்கே அப்படி அதுக்கு ரகம் உழைக்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன் நீ மேலே இருந்து பாத்தீங்கன்னா அந்த கால் அப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் அதோட கண்ணுக்கு பின்னால் ஹார்ட் பூரா இருக்கும் பறக்க முடியாது ரெக்கை இல்லை ரெக்கை இல்லாததுனால பறக்க முடியாது சாதகனுக்கு இப்படி ஒரு நிலை அந்த சத்குருவை பார்த்து அந்த அனுபவ நிலை இருக்கு தெரிஞ்சு கொடுத்து அந்த குரு விலகி போயிட்டாரானால் இவனுக்கு அந்த நிலை குருக்கிட்டேந்து இவன் விலகி விட்டானானா அந்த நிலை இவனை விட்டு விலகி விடுறது இவனுக்கு வைராகியம் விவேகம்ங்கிற ரக்கை இல்லாததுனால செல்ஃப் எஃபர்ட்னால ஒன்றும் பண்ணவும் முடியலை இவனுக்கு ஒரு சாதனை பண்ண முடியலை ஜபம் பண்ண முடியலை வைராகிய விவேகத்தோட குறையினால அந்த நிலையை தானே பறந்து அடைய முடியாத ஒரு நிலையில கூட போக முடியலை அவராக வந்து கொடுக்கறது என்ன தாய் எப்போ வருவா வருவான்னு வெயிட் பண்ணி இருக்க வேண்டியதுதான் அது மாதிரி சத்சங்கம் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் மகான்களை எப்ப பாக்க முடியும் அந்த சந்நிதியில எப்ப இருக்க முடியும் அந்த சந்நிதியை எப்ப அனுபவிக்க முடியும் இப்படியே தவிச்சுண்டு தான் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்க அஜாதபக்ஷா இவ மாதரம் அதுக்கு அதுதான் திருஷ்டாந்தம் இரக்க கிளிக்குஞ்சு அப்புறம் அடுத்தது என்னன்னா அப்பப்போ கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் ஆனா அந்த டைம் கத்தால கொஞ்சம் நேரம் தியானம் அப்புறம் சாயந்தரம் தியானம் நடுப்புலாம் ஆஃபீஸில் போய் வேலை பண்ணணும் நல்ல தியான சித்தர்களாக இருக்கிற வாழ்க்கு உள்ளே கொதிச்சுட்டே இருக்குது எப்போ சாயந்தரம் வர போகிறது எப்போ ச இந்த ஆஃபீஸில் ஆஃபீஸர் வேறு இதை கூட முடிச்சுட்டு போனால் தவிக்கும் விட்டால் தேவையில்ல போகிறோம் நமக்கு ஆற்றுக்கு போனால் போகிறோம் போய் தியானம் பண்ணணும் பகவானை தியானம் பண்ணணும் ஏகாந்தமாக இருக்கணும்னு தோன்ற மாதிரி அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன கொடுத்தாருனா மாடு கந்துக்குட்டி அந்த கந்துக்குட்டி கட்டி போட்டிருக்கு மாடு கட்டி போட்டிருக்கு அந்த கந்துக்குட்டி மாடோட அந்த காம்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவுத்து விடாமல் போக முடியாது மாடும் கந்துக்குட்டியை பார்த்து இப்படி இப்படி நீங்கள் நீங்கி கொடுக்குறோம் ரொம்ப அழகாக அது பார்க்கணும் நீங்கள் மாடு அந்த கயத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நீங்கி தன் காம்பை காட்டின்னு நிற்குமே த தவிர ரெண்டுக்கும் கர்ம அந்த இதனால் இதுக்கு அது வாய்கிட்ட வேற எட்டாது அதுக்கு அது குட்டி பக்கம் வேற போகாது நம்ம நடுப்பில் நிற்கிறோம் உலகத்திலேயே குதிச்சு போய் அந்த காம்புல போய் முட்டை முட்டித்தான அந்த சந்தோஷத்தில் அந்த போய் முதல்ல போய் இடி இடிச்சா தான் நம்ம பண்ணக்கூடிய அக்கறை நாலு இடி இடிச்சா இழுத்து கட்டி அந்த சந்தோஷம் இல்லையா அந்த குழந்தை தாய் வந்து அந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து போய் இடிக்கிற போது அந்த பால் கொடுக்கிறது அந்த மாடு இல்லையா இந்த மாதிரி இந்த ஜீவனுக்கும் வந்து அந்த டைம் அந்த கர்ம பிராரப்தம் முடிஞ்ச ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது ஒரு மகாபுருஷ சம்பர்க்கம் கிடைக்கிறது அப்படி கிடைக்கிற போது அப்பான ஒரு சந்தோஷம் வருது அந்த டைம்ல வருது அது வரைக்கும் திருப்பியும் அந்த டைம் என்ன பிடிச்சி கட்டி விடுறது இந்த டியூட்டி இருக்கு அங்கே போனோம் இங்கே போனோம் இந்த வேலை இருக்கு இது இது அந்த யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தட் ஸ்டேட் இந்த மாதிரி அப்பப்போ வந்து வந்து போகக்கூடிய கந்துக்குட்டிக்கும் மாடுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஸ்தன்யம் யதா வத்சதரா அப்புறம் சொன்னா பிரியம் பிரிய வியூஷித்தம் விஷன்னா ஒரு பெண்கிட்ட ஒரு புருஷனுக்கு இருக்கிற பிரியம் சத்தி பதிக்கு இருக்கிற பிரியம் பாகவத அந்த ஸ்டைல வந்து ஒரு லவ்ஒர்க் இருக்கிற மாதிரி பிரியம்னு சொல்லிவிடுத்து ஆனால் பகவத் அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அவர் என்ன மாத்தி நுட்டார்னா சத்திபதிக்கு இருக்கிற பிரியம்னு மாத்தின் விட்டார் அவர் அந்த ஸ்டேட்டை விட்டு போக மாட்டார் அந்த ஒரு சதி கிட்ட ஒரு பதிக்கு இருக்கிற பிரியம் ஒரு பதி ஒரு சதிக்கு இருக்கிற பிரியம் வது விரகிணீவ சதாஸ்மரந்தி அப்படின்னா அந்த வது வந்து தன் வரனை விட்டு விலகி இருக்கிற போது எப்பவும் அதே நினைச்சுன்னு இருக்கிற மாதிரி விரகிணீவ சதாஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி சம்மோகித்தேவ சிவ மந்திரவின் அதே சத்பாவன அதே மனசு பாவனை பண்ணும் அதே ஸ்மரண பண்ணும் யார்ட்டையாவது பேசுறது கூட அவாளை பேசும் அதையே கீர்த்தனம் பண்ணும் இந்த மாதிரி பகவானை பெற்றி அதையே நெனைச்சிண்டு அதையே சததம் கீர்த்தயந்தஹா ஸ்மரந்தஹா கீர்த்தயந்தஹா ஸ்மாரயந்த அப்படியே இருக்கிற ஒரு நிலை இருக்கும் அதுக்கு வந்து பிரியம் பிரியவ்யூஷிதம் விஷன்னா மனோ அரவிந்தா திருஷதே துவாம் சித்தம் வந்து உன்னை பார்க்கறதுக்கு துடிக்கிறதுப்பா அந்த விழைவு உன்னை பார்க்கறதுக்கு அந்த விழைவு உள்ள வந்திருக்கு துடிக்கிறது உன்னை பார்க்கணும்னு சித்தம் துடிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது விருத்தரனோட ஸ்துதி அடுத்த மொமெண்ட் பகவானோட அனுகிரம் எப்படி தர்சனம் கிடச்சுன்னா முன்னாடியெலாம் கிடச்ச மாதிரி அவுட்டர் தர்சனம் இல்லை இந்த ப்ரேயருக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சப்போ இந்த விருத்தரன் அசுரன் வந்து அப்படியே மெடிடேஷன்ல உட்காருவேன்னு நினைச்சுட்டா கத்தி எடுக்கிறான் எதுக்கு கத்தி எடுக்கிறான்னா மிருத்தியும் வரம் விஜயான் மன்யமானஹா இங்கே ஜெயிச்சு இருக்கிறத விட செத்து போறதே தேவையில்ல சரீரத்தை இந்திரன்ட வாழை எடுத்தான் இந்திரன் கையெல்லாம் வட்டி கீழே போடுற போது அவன் சொல்றான் இந்திரா பார்த்தையா இந்த கை கால் எதுவும் நான் இல்லை அந்த நில வந்துருச்சு இந்த கை காலை எல்லாம் வட்டி போட்டா பார்த்தையா இந்த கை காலெல்லாம் இங்கே கிடக்கு நான் இல்லையப்பா இதெல்லாம் ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் யோவேதா நசமுஹியதி இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற சைத்தன்யத்தை யாரு உணர்ந்திருக்கானோ அவன் எதுனாலையும் மோகிச்சு போக மாட்டான் அந்த பாரு கை கிடக்கிறது காலு கிடக்கிறது எனக்கு என்ன போச்சு திரிகுணங்களால பாதிக்கப்படாத சத்வஸ்துவே நான் அப்படின்னு சொல்றது இந்திரன் இனிமே எப்படி ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுவான் இந்திரன் அப்படி பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டான் மகாபுருஷதாம் கதாஹா அப்படின்னா நீ மகாபுருஷன் ஆயிட்டேப்பா நான் போய் உன்னை எப்படி வெட்டுறது உங்கள்கிட்ட எப்படி யுத்தம் பண்றது இந்திரன் வந்து நீங்க வந்து உபதேசம் பண்ணுங்கோ ரெண்டு கையும் காலும் போயாச்சு வெளியில வர்த்தரஹத்திய வித்ரன் வதிக்கிறது அப்படிதான் அப்போ அந்த மகானுபா அந்த அந்த மகத்தினை இது யோக பாசிஷ்டமா பாகவதே கன்ஃபியூஷன் உபாத்தியாயது எல்லாம் இருக்கோ இல்லையோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துதானே அது ரெண்டுமே வேணும் நமக்கு சத்சங்கம் முக்கியம் பாகவதம் யோக வாசிஷ்டம் எல்லாம்தான் அந்த ஞானம் வந்து ஹிருதத்துக்குள்ள பிரகாசப்படுத்துறதுங்கிறது அந்த சந்தோஷங்கிறது உள்ள வந்துடுதானா மனசுல நிம்மதி வந்துடுறது சாந்தி வந்துடுறதுல அந்த நிர்மலம் வந்தேன்னா ஏதோ ஒரு ஆசை சங்கல்பம் இருந்தானா எந்த உபதேசமும் பலிக்காது அதுக்குதான் திருஷ்டாந்தமா இந்த கதையை எடுத்துன்னு வந்தேன் ஆசா வைவசிய சந்தோஷ வர்ஜிதே உள்ள நிறைவு இல்லை எனக்கு ஏதோ சாதிக்கிறதுக்கு இருக்கு ஏதோ ஆகணும் ஆகணா ஆகணும் பயத்தில் ஏற்கனவே ஃபுட்டு ஃபுல்லாக இருந்தால் புதுசாக சாப்பிட முடியாது இல்லையா அதெல்லாம் க்ளீன் ஆகணும் அப்போ தான் போக முடியும் அது மாதிரி தான் மனசும் மனசில் இருக்கிற மலமும் போகணுமே உள்ளே இருக்கிற சங்கல்ப நிர்வாணம் வரணும் அதனால ஆஷாவைவச விவசே சித்தே சந்தோஷ வர்ஜிதே மிளானே வக்கரவாதர்ஷே கண்ணாடியில் வந்து அப்படியே அழுக்கப்பட்டு இருந்து நம்ம ஃபார்மே தெரியாது அது தெரியாது அவ்வளோ பொடி இருந்தது தானே க்ளீன் பண்ணணும் யசம் பிராப்தம் பிராப்தம் புங்கே இந்த சந்தோஷமா இருக்கிறோம் எப்படின்னா கிடைக்காதது ஆசைப்படலை கிடைச்சத சந்தோஷமா அனுபவிக்கிறான் அப்படின்னா தர்மத்தோட வரம்புக்குள்ள இருந்து அனுபவிக்கிறான் கிடைச்ச விஷயங்களை தர்மத்தோட அந்த வரம்பு மீறாம சாஸ்திரம் பிரதிபாதிச்ச அந்த வரம்புக்குள்ள இருந்து இவன் அனுபவிக்கிறான் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றது சமதையாமதையா குணசாலி நாம் புருஷராடிகாம் தமமலம் பிரணமந்தி நோத்தமா அபி மகா முனையோ ரகுநந்த சமதயாமதயா குணசாலி நாம் புருஷராடிக அவன்தான் புருஷர்கள் ராஜா அவனோட புத்தி வந்து தெளிவா சாந்தமாக இருக்கு சமலங்கிருத தம் அமலம் அப்படி பரிசுத்தமா அமலம் தம் அமலம் பிரணமந்தினரோத்தமா அந்த சுத்தமாக சந்தோஷமா இருக்கிற மகானை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றா யாருனா மகா பெரிய பெரிய முனிகளெல்லாம் கூட நமஸ்காரம் பண்றா அது ராமரோட வாழ்க்கையிலேயே நமக்கு அது முனையோபி ரகுநந்தன விசேஷ மகாபாஹோ சம்சாரோத்தரணேந்திர நாம் சர்வத்திர உபகரோதீக சாது சாது சமா அடுத்த லக்ஷணத்தை நம்ம சொல்ல போற ஹே மகாபாஹோ பெரிய பாக்யம் என்ன ஒரு மகா புருஷர் இன்னொரு மகாபுருஷரை பார்க்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்து பாரு அது பெரிய பாக்கியம் சாது சாது சமாக அவ பேசிக்கிறது நடுப்புல போய் ஏதாவது டைலாக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவ இருந்து கேட்கறதுக்கு கத்துக்கோ அங்க போய் இடையில பூந்து ஏதாவது ஜல்பனம் பண்ணிட்டு இருக்காதே சில பேர் உண்டு அது கேடு ரேடியோ மாதிரி ஆஃப் பண்ண முடியாது கோயம்புத்தூரில் பிரபலம் முன்னாடி எப்போவுமே அது வரும் அது காரில் போகிறதும் ரேடியோ பாடிட்டே இருக்குது ஏதோ சினிமா பாட்டு அப்பா போய் கீத்தை சொல்லணும்ப்பா ஆஃப் பண்ணுன்னா அவன் ஆஃப் பண்ணுற மாதிரி என் கண்ணில் பட்டுது கொஞ்சம் நேரம் கைஞ்சா திருப்பி நான் கவனிக்கலை நான் பாட்டு ஜப்பம் பண்ணிட்டு இருந்துகிட்டே திருப்பி ஏதோ பாட்டு கேட்குறது எப்போ அவங்கிட்ட தானே ஆஃப் பண்ண சொன்னேன் சாமி இது ஆஃப் பண்ணினாலும் பாடும் அப்படின்னா ஆஃப் பண்ண பாடியாது இது மாதிரிதான் சில பேரோடு வாய் அதை ஆஃப் பண்ண வழியே கிடையாது அதனால மகாபுருஷ சம்பர்க்கத்துல சத் சங்கத்துல ஏதாவது காதலி விழ போது அமிர்தம் மாதிரி வாங்கிக்குப்பா விசேஷன மகாபாகோ ஹே மகாபாகோ சத் சங்கமே அதில் சாது சாது சர்வத்திர உபகரோத்தி அதனால தான் இந்த பாகவதத்தில்லாம் யாசன்க்கு கொடுத்துருக்காங்க மகான்கள்லாம் பேசுகிறது நேரடியாக பார்க்க முடியாட்டாலும் பாஸ்டில் நடந்து போனது கூட நமக்கு உபயோகமாக இருக்கும் அதை பாராயணம் பண்ண பண்ண பண்ண நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜில் மாட்டின்னு இருக்கோம்னா பதில் ஏதாவது கிடைக்கும் அங்கே ஏதோ ஒரு ஒரு இடஞ்சல் இருக்காது அதை நிவர்த்தி ஆன்சர் அங்கேருந்து இங்கேயாவது வரும் அவளோட சம்பாதத்துலேருந்து அந்த கான்வர்சேஷன்லேருந்து ஏதாவது வரும் அதனால சாதுசாது உபகரோ சாதுணா திருத்துரம்திருத்துரபி உத்ய ஆபதி வாதிவன இருந்த சூன்யம் சூன்யம் நம்ம லைஃப்ல ஒன்றும் பர்பஸ்பஸ் இல்லை ஒரு சமயம் லைஃப்ல பெரிய ஃபெயிலுவர் அந்த ஃபெயிலுவர் எடுத்துட்டு மகா புருஷாளு போற போது நமக்கு தெரியும் அந்த ஃபெயிலுவர் தான் நமக்கு அனுகிரகம் தெரியும் அப்பாடா பெரிய காரியமா போச்சுன்னு தோணும் எனக்கு வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கணும் அதேவா எனக்கு காட்டி கொடுத்துட்டாலே நம்ம பெருத்தையார போல இல்லையே இல்லையே நினைச்சுட்டு இருந்தோம் இப்போ தெரியறது பெருத்தையார போல இல்லாதது நல்லதா போச்சு தெரியறது அது சத்சங்கத்துக்கு தான் போகணும் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறவன் இன்னமும் நம்மளை அது பண்ணிவிடுவான் ஏற்கனவே நம்மளே டிப்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கு மேலே அவளும் போனால் ஐயோ இப்படி ஆகிடுதா அப்படின்னுட்டா போச்சு இல்லையா அதனால மகான்கள்ட்ட போகிற போது நம்ம ஏதோ ஒரு குறையும் கொண்டு போகிறோன்னா அந்த குறையே நிறைவாக பண்ணிவிடுவான் அது பரவாயில்லடா இது தான் அனுகூரம் உனக்கு பகவான் உனக்கு வேணும்ட்டே அவனை காப்பாற்றி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவான் அப்போ இருக்கும் சூன்யம் நம்ம நினைச்சின்னது பூர்ணமாயிடும் மிருத்தியும் மிருத்தியும் நினைச்சின்னது அமிர்தமாகிடும் மிருத்யர் அபி அமிர்தாயதே ஐயோ மரணம் மரணம் மரணம் எங்க இருக்கு நீ மரணமே இல்லாத ஆத்மான்னு காதல விளர்த்த மிருத்யுரபி அமிர்தாயதே வாழ்க்கையில பெரிய ஆபத்துன்னு நினைச்சின்றது சம்பத்தா போய்டும் ஆபத் சம்பதி வாபாதி வித்வன சமாது யஸ்நாத்தீத சிதையா சங்கம கங்கையா கிம் தஸ்ய தானைஹி கிம் தீர்த்தைஹி கிம் தபோபிக் கிம் அத்வரைஹி யார் இந்த ஒரு தீர்த்தத்துல குளிச்சு விட்டாலோ இந்த தீர்த்தம் என்னதுன்னா சத்சங்கம்ங்கிற தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல ஒரு வாட்டி மூழ்கி விட்டானா அவனுக்கு தானம் இல்லாட்டா தீர்த்த யாத்திரை போறது இல்லை தபஸ் பண்றது யாகம் பண்றது இதெல்லாம் போர் அடிச்சு போயிடும்பா கிடைச்சா உண்டு தீர்த்த யாத்திரை போன இடத்துல ஒரு சத் சங்கம் கிடைச்சாதான் உண்டு இல்லட்டா கஷ்டப்பட்டது தான் தெரியும் இங்க சில பேர் வந்து நூறு கோவில் ஒரு நாளைக்கு பார்க்கறது மேரத்தன் ஒரு பஸ்ல ஏறி இந்த கோவில் அந்த கோவில் கோவில் வந்தோஜனம் என்னவே எங்கையும் அப்பாப்பா இந்த தீர்த்த யாத்திரை கிடையவே கிடையாது கிடைக்காம சத்சங்கி என்னால் அந்த தீர்த்தங்களுக்கு போனோங்க போனோம்ங்க போனோங்கிற ஆசையும் இல்லை இந்த தபஸ் பண்ணுறது இது பண்ணுறது அதை பண்ணுறது பல விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுறது அதுவும் எல்லாம் போரும் நீ யாகம் யஜ்யம் எல்லாம் போரும் ஏன்னாக்கா சத்சங்கம் கிடச்சு கொடுத்து நமக்கு வந்து நம்ம பெரிய எஃபர்ட் போடாமல் நம்ம ஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்தின்னு இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சி அந்த சமானமாக பவித்திரமான சந்நிதி பரிசுத்தமான ஒரு சந்நிதி அதுக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு வாங்குறதுக்கு இருக்கிற பாகியம் கிடச்சி போரும் நமக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும் சர்வோபாயேர சம் சேவியாக தேஹி உபாய் இந்த ஜீவன் முக்தர்கள் தான் சம்சாரத்திலேருந்து கரையறுறதுக்கு இருக்கிற டைரக்ட் பார்த்து சுவாமி விவேகானந்தர்கிட்ட சரத் சந்திர சக்கரபர்த்தி கேட்கிறார் சுவாமி கேன் யூ கிவ் மீ ஒன் வேர்ட் ஆன்சர் வாட் இஸ் த சோல் காஸ் ஃபார் ரியலை அதுக்கு விவேகானந்தர் சொன்னார் இட் இஸ் நத்திங் பட் குரு அப்படின்னார் ஆன்சர் எனக்கா அந்த ஞானியோட சந்நிதியத்தில் தான் அது நடக்கிறது அந்த சாநித்திய பலத்தில்தான் அது நடக்கிறது அந்த கிருப்பையில் தான் நடக்குது நாளைக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலிவருச்சல அருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சலிவருச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவ அருணாச்சலிவ அருச்சலோ மமாசி ட்வேவோ வாச்சியம் மிச்சி அது யம் குமா த